திருஞான சம்பந்த பிள்ளையார் காளையார் கோயிலே இருக்கிறார் நேற்றைக்கு திருக்கான பேரில் திருஞான சம்பந்த பிள்ளையாரை தரிசிக்கோயில் கோபுரத்தை கட்டிய பெருமை மருது பாண்டியர்களுக்கு உரியது பெரிய மருது சின்ன மருது இரண்டு பேரும் காளையார் கோயில் கோபுரத்தை கட்டினார்கள் பின்னாலே அவர்களுடைய ராஜ்யம் பறிபோய் விட்டது வெள்ளைக்காரர்கள் அவர்கள் இருந்த அரண்மனை சிறுவையல் கட்டடத்தை இடித்து விட்டார்கள் மருது பாண்டியர் இரண்டு பேரும் தப்பித்து ஓடிவிட்டார்கள் எங்கே இருக்கிறாங்க தெரியல ஊர் மக்கள் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் எப்படியாவது மருது பாண்டியரை பிடிக்கணும் என்ன செய்யலாம் ஒரு வெள்ளக்காரர் மருது பாண்டியர்கள வந்து எப்படி பயன்படுத்துவது என்று கற்றுக்கொண்டவர் ஒரு வழியில் சொல்ல போனால் மருது பாண்டியருக்கு சிஷ்யார் ஒரு எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் வந்து சரண் அவர்கள் கட்டிய காளையார் கோயில் ஒன்பது நிலை கோபுரம் இடித்து தூள் தூளாக்கப்படும் எல்லா பக்கத்திலையும் அறிவிப்பு தேவகோட்டைக்கு பக்கத்திலே சங்கரன்பதி கோயில் ஒரு சின்ன காடு சங்கரப்பதி காடு அதற்குள்ளே பதுங்கி இருந்தார்கள் ரெண்டு மருது பாண்டியரும் இந்த அறிவிப்பு தெரிஞ்சது ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்தார்கள் சிவகங்கையில வந்து கலெக்டர் இடத்திலே சரணடைந்து விட்டார்கள் நான் இறந்து போனால் பரவாயில்லை நான் கட்டிய இந்த கோபுரம் அழியக்கூடாது அவர்கள் உயிர் இன்னைக்கு அந்த கோபுரத்தை பாக்கிற பொழுது முன்னால நின்று ஒரு பக்கம் நான் தான் கட்டினேன்னு சொல்லுது மருது பாண்டியர்கள் காளையார் கோவில் கோபுரம் இன்றைக்கும் அந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறது காளையார் கோவில் கோபுரத்துல மேலே ஏறி பார்த்தா மதுர கோபுரம் தெரியுமா சாந்து தளதளங்க சந்தன கமகமங்க மதுர கோபுரம் தெரிய கட்டிய மருது பாருங்கடி பழைய கும்மி பாட்டு மதுர கோபுரம் இல்லை மருத கோபுரம் அந்த பாட்டு அப்படித்தான் இருக்கும் நம்ம தான் மதுரைங்கிறோம் அவங்க மருதைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் மருத கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர் பாருங்கடி காளையார் கோயிலே நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் வழிபாடு செய்கிறார் பெண் யானைகள் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுமா ஆண்யான போய் கும்பிடுமா மானமா மடப்பிடி வண்கையால் அழகிட காணமார் கடகரி பிடினா பெண் யானை கரீனா ஆண்யான மானமா மடப்பிடி வண்கையால் அழகிட காணமார் கடகரி வடிபடுங்கான பேர் ஊனமாம் உடம்பினில் உரு பிணி கிட எண்ணில் ஞானமா மலர்கொடு நணுகுதல் நன்மையேர் காளையார் கோயில கும்பிட்ட திருஞான சம்பந்தர் பாண்டி பதினாலுல அடுத்த ஊருக்கு போறார் திருக்குற்றாலம் அருமையான திருத்தலம் கூத்தப்பெருமான் திருக்கோயில் அஞ்சு சபைகளில் அஞ்சாவது சபை திருவாலங்காட்டிலே எம்பெருமான் நடனம் அது ரத்தின சபை ரத்தினம் காசு கொடுத்து வாங்க முடியாது ரொம்ப விலை அதிகம் அதனாலே சிவபெருமான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தார் சிதம்பரம் அது பொன்னம்பலம் தங்கம் ரத்தினத்தை விட தங்கம் கொஞ்சம் வில குறைச்சல் ரத்தினம் விலை மதிக்க முடியாதது இது அடுத்தது தங்கம் மனுஷனால தங்கத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியலை கடவுள் இறங்கினார் மதுரைக்கு வந்தார் வெள்ளி வெள்ளி அம்பலம் தங்கத்தை விட வெள்ளி குறைச்சல் மனுஷனால அதையும் வாங்க முடியல இன்னும் கீழே இறங்கினார் திருநெல்வேலி தாமிர சபை வெள்ளியை விட தாமர குறைச்சல் அதையும் மனுஷ வாங்க முடியல குற்றாலத்துக்கு போனார் சித்திர துணி அவ்வளவுதான் துணிதான் சித்திரம் துணியில் சித்திரம் போய் பார்த்தீங்கன்னா துணியில சித்திர கடவுள் இறங்கி இறங்கி இறங்கி இறங்கி வந்தார் அதுக்கு பேர் ரத்தன சபை பேரு சிற்சபை மதுரைக்கு பேரு ரஜத சபை திருநெல்வேலிக்கு பேர் குற்றாலத்துக்கு பேரு சித்திர கடைசி குற்றாலம் வேண்டேன் ஊறு வேண்டே கற்றாடையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் இந்த படித்தவன் எனக்கு வேண்டாம் சொல்லி சொல்லி கடவுளுக்கும் எனக்கும் இடைவெளி அதிகமாக்கிவிடுறான் படிச்சா கடவுளுக்கு நமக்கும் இடைவெளி குறையணும் குறையல அதனால வேண்டாம் நாம் படிச்சதெல்லாம் போதும் என்ன உனக்கு கற்றாவின் குற்றால தமர்ந்து கண்ணுக்குட்டியோட சேர்க்கிற பசுமாடு அந்த கண்ணுக்குட்டியை பார்த்து எப்படி கரையுமோ கற்ற ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அந்த இடம் திருக்குற்றாலம் குறும்பலா பலாமரம் பலாப்பழம் பலா கொட்டை பலாச்சொலை எல்லாம் சிவலிங்க ஷேப்பில் இருக்கும் பலாப்பழம் எப்படி இருக்கும் சிவலிங்கம் மாதிரி இருக்கும் உள்ளே இருந்து சொலை எடுத்தால் சொலை சிவலிங்கமாக இருக்கும் அந்த கொட்டையை எடுத்தால் அதுவும் சிவலிங்கமாக இருக்கும் கனியலாம் சிவலிங்கம் சுளையலாம் சிவலிங்கம் அப்படிப்பட்ட திருத்தலம் குற்றாலம் குறும்பலா கோயில்னு அதுக்கு பேர் கூத்தர் குறும்பலாநாதர் குழல்வாய் மொழியம்மை குற்றாலத்துக்கு போற குற்றாலத்தில் போய் திருஞான சம்பந்தர் பார்க்கிறார் இயற்கை காட்சிகள் ரொம்ப அதிகம் குற்றாலத்தில் இந்த குரங்கு ரொம்ப விளையாடும் பழைய காலத்தில் ஒரு கவிஞர் அவர் குற்றாலத்துக்கு போனாராம் குற்றாலத்தில் ஒரு சூரியனை காணமா சூரியனை காணம்னா என்ன அர்த்தம் மேகம் வரைச்சிருச்சு இவர் அழகா சொன்னார் சூரியன் வலித்து விழுந்துட்டான் எப்படி வலுக்கி விழுந்தான் குற்றாலத்தில் தேன் அருவின்னு ஒரு அருவி ரொம்ப உயரமான அருவி தேன் அருவி தண்ணி பட்டு பட்டு சூரியன் போற பாதை பூரா பாசிபிடிச்சு இந்த சூரியன் விவரம் இல்லாம ஏழு குதிரை பூட்டிய தேரை அதுல விட வலுக்கி விழுந்துட்டானா இது கற்பனை தானே எது சூரியன் வலிக்கு விழுந்தா என்னத்துக்கு ஆகிறது ஏன்னா அவளது உயரத்துக்கா தேனருவி இருக்கு அதை சுட்டி காட்டுறாரா அவளது உயரம் தேனருவி தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வடுகும் கூனலி முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே வான அருமையான வாக்கு குற்றால குரவஞ்சி பாவர் திரிகோள ராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தி கொஞ்சும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார் கமன வந்து வந்து காய சித்தி இழைப்பார் தேனறிவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் தேனருவி தண்ணி வானத்திரை ஒழுகுமா செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வடுகும் செங்கதிரோன் சூரியன் அவன் குதிரையின் தேர் வலிக்கு திரிகூட ராசப்ப கவிராய்கிறார் இயற்கம் வண்டு சத்தம் போடுதான் அது யாழ் மீட்நாப்பில் இருக்கான் நமரங்கால் குறும்பலா கிட்ட வரார் குறும்பலா நாதர் தனி சந்நிதி குற்றாலத்தில் போய் அவசியம் பார்க்கணும் எனக்கு கவலை என்ன தெரியுமா மதுரையில் இருந்தும் மற்ற பகுதிகளில் இருந்தும் ஒரு ஆண்டுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குற்றாலத்துக்கு போறாங்க அறிவியல குளிக்கிறாங்க ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க விடுதியில் தூங்குறாங்க அருவியில குளிக்கிறாங்க ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க விடுதியில் தூங்குறாங்க மாற்றி மாற்றி மூனையும் செய்கிறாங்களே தவிர இந்த கோயில் பக்கம் ஒரு உள்ள போகிறது கிடையாது நம்ம போய் பார்த்தா அவர் மட்டும் தனியாக உட்கார்ந்து இருப்பார் கோயில்ல வெளியில அருவியில கூட்டம் தாங்க முடியாது அருவியில நான் குளிச்சு பட்ட பாடு எனக்கு இல்லை தெரியும் ரொம்ப பேர் வயிற்றுனாலே இடிச்சிருவேன் நம்மளை ஆள் இங்கே இருப்பேன் வயிறு அங்கே இருக்கும் பெரும்பகுதி அங்கே குளிக்கிற ஆள் அப்படித்தான் ஆள் இங்கே இருப்பாரு வயிறு அரை கிலோமீட்டருக்கு இருக்கும் நம்மளை விடிச்சே தள்ளிடுவாங்க அழகான கோயில் குற்றாலநாதர் குழல் இடத்தார் குறும்பலா உடையார் அழகு சந்நிதி அம்பல விநாயகா எல்லாம் குற்றால குறைஞ்சு புறப்பட்டார் திருநெல்வேலிக்கு வந்துட்டார் திருநெல்வேலிக்கு ரொம்ப புகழ் திக்கலாம் புகழும் திருநெல்வேலியா நெல்லையப்ப இருக்கு பெருமை சிக்கலாம் புகழும் திருநெல்வேலியுரை செல்வர்தாமேங்கிறார் வேதசருமர்ன்னு ஒருத்தர் கடவுளுக்காக அமுது பண்றதுக்கு நெல்லு வச்சிருந்தார் கோயிலுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெல்லு நெவேத்தியத்துக்கு வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்தா நெல்லை அடிச்சுக்கிட்டு போயிடும் நெல்லை அடிச்சுக்கிட்டு போயிட்டா கோயிலுக்கு கிடைக்காது சிவருமான் பார்த்தாராம் நம்ம நெல்லு வேலி போட்டு காத்தாராம் நெல்வேலி நெல்லை போட்டு கடவுள் காத்து இருக்கிறார் பள்ளி கொண்டிருப்பார் கைக்கு கீழே உட்கார்ந்து கூடநாதர் தூங்குவார்கள் புரியுதா எவது பக்து அப்படிப்பட்ட திருத்தலம் வேலி. அம்பாளுடைய பெருமைக்கு எல்லாம் கிடையாது காந்திமதி ஒருத்தர் போய் பாடுறார் அம்மா காந்திமதி உங்ககிட்ட மட்டும் தனியா ஒன்னு சொல்றேன் வெளியில போய் சொல்லிப்படாத என்ன சொல்லு ராத்திரிக்கு முத்துப்பந்தலுக்கு கீழே சிவபெருமான் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து ஒரு முத்தங்குடுன்னு கெஞ்சிவாரு தெரியாது சரியான நேரம் என் சொன்ன வாயல் இருக்கிற முத்து கொட்டியா போயிரும் ஆய் முத்து பந்தரின் மெல்லனை மீது உன் அருகிருந்து நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் இதுக்கு என்ன அர்த்தமா சொல்லணும் நீ முத்தம் தாய் என்று அவர் கெஞ்சும் வேளையில் நித்த நித்தம் நம்ம குறை இருக்கு வெள்ளிக்கு வெள்ளி சொன்னா போது முன்னு விட்டாத சொல்லணும் நித்த நித்தம் வேய் முத்தரோடு என் குறைகள் எல்லாம் மெல்ல மெல்ல சொன்னால் எல்லாத்தையும் மொத்தமா சொன்னால் அந்த ஓடி போயிடுவாரு மெதுமெதுவா சொல்லு வாய் முத்தம் விடுமோ நெல்வேலி வடிவம் காந்திமதி அம்மையினுடைய ஆலயம் அவளது திருநெல்வேலி மிகப்பெரிய கோயில் மருந்தவை மந்திர மருமை நன்னெறியவை மட்டுமெல்லாம் அருந்துயர் கடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொறிதர துன்று பைம்பூஞ்செருந்தி செம்பொன் வளர் திருநெல்வேலி உரை செல்வர்தே திருநெல்வேலியில் போய் கும்பிடுறார் அழகான கோயில் அங்கிருந்து புறப்பட்டார் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார் எவ்வளவு தூரம் நடக்கணும் யோசிச்சு பாருங்க திருநெல்வேலி எங்கே இருக்கு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டார் தேடிமால் செய்த கோயில் திரு இராமேஸ்வரம் பனிரெண்டு ஜோதிர்லிங்க முக்கியமானது ரெண்டு ஒன்னு காசி இன்னும் ராமேஸ்வரம் காசியில தான் சிவலிங்கம் கொண்டாடணும் நம்ம வீடுகள் கோயில் கட்டி வச்சிருந்தோம் எல்லாம் பைரவ மூர்த்தி தான் என்ன கேட்காம உள்ள சிவலிங்கத்தை எடுத்தேன் இனிமே காசில பறக்க கூடாது சட்டம் இன்னைக்கு வரைஞ்சு கிடையாது சென்று பேருக்கும் சண்ட வந்துருச்சு ஆஞ்சநேயருக்கும் பைரவருக்கும் எங்க இந்த கையும் இந்த கையின் சண்டை ஓட்டா யார் ஜெயிப்பான் சிவபெருமான் அம்சம் பைரவர் சிவபெருமான் அம்சம் ஆஞ்சநேய சுவாமி சிவபெருமானும் சிவபெருமானும் சண்டை ஓட்டா ஜெயிக்கிறது யாரு தேவர்கள் காலில் வந்து விழுந்தார்கள் இந்த சிவலிங்கத்தை இவர் எடுத்துக்கிட்டு போகட்டும் இனிமே காசியில கருடம் பறக்காது எடுத்துக்கிட்டு ஆஞ்சநேய சுவாமி வேகமா வர்றாரா அதுக்குள்ள இங்க நேரம் வந்துருச்சு பூஜை பண்ணி பிரதிஷ்ட பண்ண வேண்டிய நேரம் என்ன பண்றதுக்கு எல்லாம் ராமலிங்கத்தை சில சமயத்தில் ராமேஸ்வர ராமலிங்கம் அப்புறம்தான் இந்த சீதாவச்சலிங்க பூஜை நடக்கும் இன்னைக்கு நாளைக்கு முதல் பூஜை ஆஞ்சநேயர் கொண்டாந்த பெரிய சிவலிங்கத்துக்கு இரண்டாவது பூஜை தான் ராமலிங்கத்துக்கு தேடிமால் செய்த கோயில் திரு நாடிவாழ் நெஞ்சமேனி நன்னெறியாகும் அன்றே சுவாமிஜி விவேகானந்தர் வந்து அங்கே பேசியிருக்கிறார் அந்த பேச்செல்லாம் அங்கே பெரிய இதில் எழுதி போட்டிருக்கிறாங்க தனுஷ்கோடிக்கு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து முதல்ல கால் வச்சது அங்கே சிகாகோவில் பேசிட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல பேசி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் நாலாண்டு அமெரிக்காவில் இருந்து தொண்ணூத்தி ஏழுல புறப்பட்டு நேர தனுஷ்கோடிக்கு வந்து கீழே இறங்குறாரு மகாராஜா பாஸ்கர சேதுபதி அவர் சொல்றார் உங்க கால் கீழே புறக்கூடாதுங்கிறார் அப்ப என்ன செய்யணும் என் தலையில காலை வச்சு இறங்குங்க மகாராஜா விவேகானந்த சுவாமி மாட்டேன் நீங்க சேது காவலர் ராமச்சந்திர பிரபு இந்த சேது அணை கற்ற பொழுது உங்களை காவற்காரராக உட்கார வச்சு கனையாளி கொடுத்துருக்கான் உங்களுக்கு நீங்க சேது சமஸ்தானம் ராமனுக்கு சமானம் நான் எப்படி உங்க தலையில கால் வைக்கிறது இது எனக்கு பாவம் அப்போ ஒன்னு செஞ்ச என் கையிலையாவது கால் வச்சு அவரு போறதுக்கு ஐநூறு ரூபா அந்த காலத்தில் பணம் கொடுத்தவர் பாஸ்கர சேதுபதி சரின்னு ஒத்துக்கிட்டாராம் சேதுபதி மண்டிக்கு மண்டி இட்டு உட்காந்து ரெண்டு கையையும் நின்னாராம் சுவாமிஜி கப்பல்ல இருந்து இறங்கி ரெண்டு காலையும் கையில வச்சாராம் அப்புறம் கீழே இறங்கி அந்த மண்ணை தொட்டு நெத்தியில பூசிக்கிட்டு கும்பிட்டுறான் ஏன் இந்திய நாட்டு மண்ண விட்டு போய் நாலு வருஷம் ஆச்சே தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் இப்போ இப்ப தொண்ணூத்தி ஏழு ஜனவரிஷம் அந்த இடம் ராமேஸ்வரம் மொத மொத பிரசங்கம் ராமேஸ்வரத்தில் இந்த நாட்டு மக்களை தட்டி எழுப்பிய இடம் ராமேஸ்வரம் சேதுக்கரை தனுஷ்கோடி கந்தமாதன பர்வதம் ராமநாதர் மலை வளர் அவளுக்கு என்ன பேரு மலை வளர் காதலி இந்த பேர் யாரு வச்சாங்கிறீங்க அழகா சம்பந்த சுவாமி வச்ச பேரு தாய்மானார் பின்னால அற்புதமா பாடுவார் வரைராஜனு கிருகன் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் சம்பந்த சுவாமி பாடுறார் அலை வளர் தன்மதியோடு அடக்கி உமை முலை பாகம் முயங்க முதல்வன் முனி இலை வளர் தாழைகள் விம்மு காணல் இராமேச்சுவரம் தலை வளர் கோல நன்மாலையன் தான் இருந்தாட்சியே சில நாள் அங்க தங்கினார் அரசியார் அமைச்சர் எல்லாரும் கூடவே வர்றாங்க அங்க நின்னபடி இந்த கடலை பார்க்கிறார் கடல் தாண்டி இலங்கை தெரியுது அது எப்படி தெரியும் அவருக்கு தெரியும் நமக்கு இலங்கைக்கே போனாலும் இலங்கை ஒழுங்க தெரியாது கடல் தாண்டி இலங்கை தெரியுது திருகோணமலை தெரியுது இங்க இருந்து பாடுறார் திருகோணமலைய ராமேஸ்வரத்தில் இருந்து பாடுறார் அந்த காலத்தில் அந்தனர்கள் கடல் தாண்டி போகக்கூடாது ஒரு விதி அதனால தான் பழைய கோயில்கள்ல எல்லாம் பண்டாரங்களை கொண்டாந்து வச்சு பூஜை பண்ண வச்சது ஏன்னா பிராமணர்கள் ரொம்ப காலம் வரைக்கும் கடல் தாண்டதில்லை அதே மாதிரி பெண்களும் கடல் தாண்டக்கூடாது சங்கராச்சாரிய சுவாமி பம்பாக்கி வரமாட்டமிட்டாரு பெரியவர் நூறாண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சுவாமி பம்பாக்கி வரமாட்டாட்டாரு ஏன் கடல் தாண்டி போகணுமா பம்பாக்கி அது ஒரு தீவுதான சின்னதா பம்பாக்கி நான் வரமாட்டேன்ட்டாருங்க பழைய காலம் அதனால என்ன பண்றாரு கடல் தாண்டக்கூடாது இங்கே இருந்து திருகோணமலைய பாடுறார் ஆதிசேஷன் வாயு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துதான் வேறு மலையில் ஆயிரம் பர்வதம் ஆயிரம் மலைகள் ஆயிரம் குன்றுகள் சிகரங்கள் நான் ஆயிரம் குன்றையும் ஆயிரம் தலையினால மூடிக்கு நீ காற்று அடிச்சு என்ன நீ கட்டிக்கான சரி ஆயிரம் மலை மேல ஆயிரம் தலை வச்சு ஆதிசேடன் நகர்த்தி மூணு தலையை தூக்கி போட்டுவிட்டார் திருக்காலத்தி மூணாவது திருகோணமலை மூணு மலை விழுந்தது திருக்காலத்தில் திருச்சிராப்பள்ளி திருகோணமலை திருகோணமலைக்கு இந்த மூணுக்குமே தட்சிண கைலாசம்னு பேர் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்திலே உள்ள மிகச் சிறப்பான திருத்தலம் திருகோணமலை டச்சுக்காரர்கள் கோயிலை தரைமட்டமாக்கிவிட்டார்கள் பின்னாலே நம்முடைய பெருமக்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் கோயிலை கட்டினார்கள் இருக்கின்றன ராவணன் குளித்து தாயின் கடன் ஆற்றுவதற்காக வெந்நீர் கிணத்தை உண்டாக்கினானா இப்ப அந்த பகுதி பூரா ஆர்மி இருக்கு ஒன்றும் போக முடியாது எல்லாம் ஆர்மீகையில் கிடக்கு திருகோணமலை பெருமான் பேசாம இருக்கார் என்னைக்கு பேச போறாரோ தெரியலே கோணேஸ்வரர் மாது அம்பாளுக்கு சுவாமிக்கும் பேர் பாடிட்டார் இன்னொரு கோயில் தெரியுது திரு அதுவும் அங்கே தான் அதுக்கு பேரு இப்போ கேதீச்சரம்ங்கிற பேர் தெரியாது துவஷ்டா என்ற முனிவன் தவன் செய்தான் மா துஷ்டாபுரம் மா துவட்டாபுரம் மா தோட்டம்னு துவஷ்டா என்பவன் தவன் செய்த இடம் மண் மேடிட்டு கிடக்கு சின்ன கோயில் கேதீஸ்வரர் கௌரி அம்மை திரு கேதீச்சரம் கேதீஸ்வரர் கௌரி அம்மை தண்ணியில் முதல கிடக்கு பாடினார் திருவாடானைக்கு வந்துட்டார் ராமேஸ்வரத்திலிருந்து நேர திருவாடானை திருவாடானை தொண்டிக்கு பக்கத்தில் ராமநாதபுரம் தொண்டி திருவாடானை பாடல் பெற்ற சேத்திரம் ஆட்டு தலை யானை உடம்பாக புருகு முனிவர் வந்தாராம் ஒரு சாபத்தினால யானை உடம்பு ஆட்டு தலை அவர் இருந்து வழிபட்ட இடம் திரு மாதோர் கூறுகன் தேர தேரிய ஆடானை போதினால் புனைந்தேத்துவார் தமை வாதியா வினை மாயுமை திருவாடானைய பாடிட்டு போற நீங்க ஒண்ணு நல்லா கேட்கணும் நம்ம கோயில் மாதிரி எல்லாம் அந்த காலத்துல கோயில் கட்டல ஒரு பத்து மரம் இருக்கும் கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கும் அது கடம்ப மரமாக இருந்தா கடம்ப வனம் இப்படித்தான் கோயில் சம்பந்த சுவாமி காலங்கிறது ஏழாம் நூற்றாண்டு அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது அப்படின்னா இன்னைக்கு ஆயிரத்தி வருஷத்துக்கு முன்னால இப்படி கோயில் எல்லாம் கிடையாது ஒரு சாமி ஒரு அம்பாள் அவு சுத்தி வர ஏதாச்சும் சின்னதான் யாராவது ராஜாக்கள் கட்டி இருந்தா சின்ன கோயில் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் தான் இவ்வளவு பெரிய கோயில் இன்னும் சொல்ல போனால் மகேந்திரவர்மன் காலத்துக்கு அப்புறம் கற்கோயில்கள் வந்தன மகேந்திரவர்மன் காலத்துக்கு முன்னால் கற்கோயில் கூட கிடையாது டெவலப் பண்ணதெல்லாம் பின்னால் அந்த இடத்துக்கெல்லாம் போய் அங்கேயெல்லாம் கும்பிட்டு வழிபட்டு திருப்புநல் வாசலுக்கு வந்துட்டார் திருப்புணல் வாசல் இருக்கே சிவலிங்கம் உயரம் இந்த ரொம்ப பெருசு கட்டி பிடிக்க முடியாது ஒரு பழமொழி சொல்லுவாங்க மூணு மூலமும் ஒரு சுத்து முப்பது ஒரு சுத்து காதுமா சிவலிங்கத்தை சுத்தி துணி போடணும் போதுமா இந்த கீழே இருக்கு பாருங்க ஆவுடை அதுக்கு முப்பது மூலம் வேணுமா பெரிய சிவலிங்கம் திருப்புணர்வாயில் பழம்பதி விருத்தபுரி பாண்டி பழம்பதியாகவும் திருவாசகம் பாண்ட என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா திருப்பணவாசல்ல பதினாலு கோயில் இருக்கு பதினாலு சந்நிதி பாண்டி நாட்டில் பாடல் பெற்ற திருத்தலங்கள் சொன்னேன் கூடல் புனல்வாயில் குற்றாலம் ஆப்பனூர் ஏடகம் நெல்வேலி ராமேசம் ஆடானை தென்பரங்குன்றம் சுளியல் தென் திருப்பத்தூர் காணை வன்கொடுங்குன்றம் பூவனம் பதினாலு கோயில் இந்த பதினாலு சிவலிங்கமும் அங்கே இருக்கு திருப்புனவாசலுக்கு போனால் இந்த பதினாலு சிவலிங்கத்தையும் பார்க்கலாம் பாண்டிய நாட்டையே கருணை நாயகி வடம்பதிநாதர் பாடிட்டு மணமேற்குடி வந்துட்டார் மணமேற்குடி நம்ம குளச்சிறையாருக்கு சொந்த ஊர் குளச்சிரையார் பாண்டிய நாட்டு அமைச்சர் வரவேற்பு ரொம்ப மகிழ்ச்சி ராஜாவும் ராணியும் அதுக்கு மேலே வர்றதுக்கு சம்பந்தர் ஒத்துக்கலை நீங்கூடக் கூடாது பாண்டிய நாடு இப்பதான் நீங்க நாட்டை பாதுகாக்க பணி மறுக்க அஞ்சினார்கள் தொழுதார்கள் இவர் கிளம்பிட்டார் அவர்கள் பாண்டி நாட்டுக்கு திரும்பினார்கள் இதுவரை மங்கையற்கரசியாரும் குளச்சிறையாரும் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனும் சம்பந்தரோட வந்தாங்க இப்போ மந்திரி கோயில் மணமேற்குடியில் பிரிந்து போனார்கள் திருக்கலருக்கு வந்துட்டார் திருக்கலரை பத்தி நான் முன்னாலேயே சொல்லி இருக்கிறேன் துருவாச முனிவர் சிரித்தபடி இருக்கிற ஊர் திருக்கலர் கோபமெல்லாம் மாற்றக்கூடிய ஊர் திருக்கலர் கோயிலூரில் உள்ள சுவாமி வீரசேகர ஞானதேசிகர் ஒரு தேர் பண்ணின இடம் திருக்களர் அந்த தேருக்கு என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்ன இடம் திருக்களர் கலர் மொழி நாதர் இளங்கொம்ப அந்த இடத்துல போனார் வழிபட்டார் திருப்பாதாளம் போயிட்டார் அதுக்கு பக்கத்தில் உள்ளது திருப்பாதாளம் பாதாளலோகத்தில் இருந்து ஆதிசேஷனும் அவன் தம்பி தனஞ்சயனும் இரண்டு பாம்புகள் வழிபட்ட சேத்திரம் சர்பரேசர் அமுத நாயகி திரு பாதாளி வெள்ளம் போகுது யாரும் போக முடியாது போயிருங்க கட்டுப்படுத்த முடியாது என்னால் முடியாது சம்பந்த சுவாமியும் கூட வந்தவங்களை நினைக்கிறாங்க அந்த பக்கத்தில் கோயில் நடுவில் ஆறு இந்த தள்ளிடுந்து தள்ளிடு செல்ல உந்து நல்குமார் அருள் நம்பனே பதினோரு பாட்டு பாடி முடிக்கிறார் ஓட ஒழுங்க போய் அக்கறை போடிச்சு வெள்ளம் சாதாரணமா போச்சு திருக்கொள்ளம்பூதூர் கோயிலுக்குள்ள போறார் வில்வனம் வில்வனநாதர் சவுந்தரநாயகி ஞானசம்பந்தருக்கு தனி கோயில் வச்சிருக்காங்க நம்பர் கோயில் சொல்றாங்க ஐப்பசி அம்மாவாசைக்கு மறுநாள் இந்த ஓட திருவிழா நடக்குது விபுலானந்த சுவாமி யாழ்நூல் ஒன் எழுதினார் விபுலானந்தர் இலங்கையில் ரொம்ப நாள் இருந்தவர் அந்த யாழ்நூல் அரங்கேற்றம் பண்ணின இடம் திருக்கொல்லம்பூதூர் நற்சாந்துப்பட்டியைச் சேர்ந்த நகரத்தார் பெருமக்கள் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளாக திருப்பி திருப்பி திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் திருக்கொல்லம்பூதூர் அங்கே இருந்து திருநள்ளாறு வந்துட்டார் திருநள்ளாறு வந்தா தேங்க் பண்ற நன்றி ஏன் இந்த பச்சை பதிகத்தை தானே எடுத்து நெருப்புல போட்டார் மதுரையில் மதுரையில எல்லா பதிகத்தையும் எடுத்தார் எந்த பதிகம் வந்தது திருநள்ளாற்று பதிகம் கைக்கு வந்தது போக மார்த்த பூன்முலையால் அந்த பதிகம் வந்தது அதைத்தான் நெருப்புல போட்டார் பட்சையா வந்தது அதுக்கு காரணம் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் உள்ள போனார் கும்பிடுறார் மதுரையை நினைச்சு பாடுறார் பாடகம் எல்லடிப்பாவையோடும் படுபுணக்காடிடம் பற்றி நின்று நாடகம் மாடு நல்லாருடைய நம்பெருமான் இது என் கொள் சொல்லாய் அங்கே உன்னுடைய ஏடு வந்துச்சே அது எதுனால இது என் கொள் சொல்லாய் சூடகம் முன்கை மடந்தை மாறுகள் துணைவரோடும் தொழு தேத்தி வாழ்த்த ஆடகம் மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறு மதுரையில போய் நீ உட்கார்ந்துருந்தியாது எதனால எடுக்கிற பொழுது உங்கோயில் பாட்டு வர வச்சியே மதுரைக்கு சிறப்பு தெரியுமா இங்க வர்றார் எங்க திருநள்ளாத்துல பாடுறார் சூடகம் முன்கை மடந்தை மார்கள் வளையல் அணிந்த பெண்கள் துணை வருடும் தொழுது ஏத்தித்த வீட்டுக்காரரையும் கூட்டிகிட்டு வந்து கோயில கும்பிடுவாங்களாம் எங்கே மதுரையில கணவனும் மனைவியும் இணைந்து கும்பிடக்கூடிய திருத்தலம் மதுரைனு திருநள்ளாத்துல வந்து திருநள்ளாறு கும்பிட்டார் காரைக்காலுக்கு பக்கம் திருநள்ளாறு புறப்பட்டார் திரு தெளிச்சேரி கோயில் பத்துன்னு பேரு பங்குனி மாசம் சூரிய பூஜை பார்ப்பதீஸ்வரர் சக்தி அம்மை காரைக்காலுக்குள்ளேயே இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர் கோயில் இருக்க முக்கியமான அன்பர் யார் தெரியுமா சம்பந்த சரணாலயம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க திருஞான சம்பந்த பிள்ளையார் வந்தார் சொல்லிக்கிட்டே போறாங்க பௌத்தர்கள் ரொம்ப உள்ள பகுதி அது புத்தர்கள் பௌத்தர்கள் அப்படியே எல்லாம் நிறுத்திவிட்டான் அது என்ன பரசமய கோளறிங்கிற எல்லா சமயங்களையும் வென்ற வருங்கிற நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம் எங்களை வென்று அந்த வார்த்தையை சொல்ல சொல்லு ரெண்டு பேரும் வாதம் பண்ணுவோம் சமணம் அங்கே முடிஞ்சுது பௌத்தம் இங்கே நிக்கிது சம்பந்தருக்கு தெரியாது அவர் கோயிலுக்குள்ள இருக்கார் சம்பந்த சரணாலயருக்குத்தான் தெரியும் இதுக்கு என்ன அவர் வர்றது சம்பந்த சரணாலயர் வாதம் பண்ணினார் வந்து சம்பந்த சரணாலையர் வாது பேரும் ஒருத்தாரிபுத்தன் தாண்டி காரைக்காலுக்கு பக்கத்தில் கடவுரை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டோம் திருக்கடவுர் வந்துட்டா அப்பர் சுவாமிகள் இங்கே இருக்கிறார்னு சொன்னாங்க திருக்கடவுருக்கு வந்து வழிபாடு பண்றார் கடவுர் பெருமானை கும்பிடுகிறார் கடவுர் பெருமான கும்பிட்டு புறப்படுற பொழுது எல்லோரும் சொன்னார்கள் அப்பர் சுவாமி திருப்பூந்துருத்திக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு திருப்பூந்துருத்திக்கு அப்பர் சுவாமி வந்திருக்கிறாரா அப்போ திருப்பூந்துருத்திக்கு போயிடுவோம் பக்கம் திருப்பூந்துருத்தி திருக்கடவூரை பத்தி முந்தைய சொல்லி இருக்கிறோம் சிவபெருமானுக்கு பெருமை மார்க்கண்டே அபிராமிப்பட்ட எடுத்து போட்டு அம்மாவாசை அன்றைக்கு சந்திரன் தோன்ற ஏற்பாடு செய்த அம்பாள் பராசக்தி அபிராமி அடியார்களுக்கு பெருமை குங்கிலிய நாயனார் குங்கிலிய பூமி திருக்கடவூர் அவளது பெருமை வழிபட்ட புறப்பட்ட அனுப்பள்ளூக்கு பின்னால ஒருத்தர் ஓடி வந்து தங்கள் பல்லக்கை தாங்கும் பேரு பெற்று அடியேன் இங்குற்றேன்னாராம் திருக்கட ஊரில் இருந்து தூக்கிட்டு வந்திருக்காரு ஒருத்தலுக்கும் ஒன்றும் தெரியல அதுவும் முன்னால வந்து தூக்கலை முன்னால பல்லக்க தூக்கினா இவருக்கு தெரிஞ்சிருமில்ல கண்டுபிடிச்சிருவார்ல அப்பர் சுவாமியே அதனால பின்னால் வந்து தூக்கி இருக்காரு சம்பந்த சுவாமி பல்லக்க தூக்கணும் அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கணும் ஆலயங்களில் திருவீதி உலா பொழுது அந்த பல்லக்க தோளில் தூக்கினா நல்லா இருப்போம் ரொம்ப புண்ணியம் பெரும் புண்ணியம் அதுக்கு வைஷ்ணவத்திரதான் அழகா சொல்லுவாங்க அந்த பலகுக்கு பேர் தெரியுமா தோளுக்கு இனியான் தோளுக்கு இனியானா தூக்க தூக்க தோளுக்கு இன்பமா இருக்குமா கடவுளுக்கு பேர் தெரியுமா கண்ணு கிணியான் கண்ணு கிணியானை பாடிக்க சிந்துள்ளம் உள் நக்கு நின்றுருக நீ ஏ வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் மனத்துக்கிணியானும்பா மனத்துக்கிணியானை அப்படின்பா அது மாதிரி எல்லாம் அந்த இன்பமான வாழ்க்கை இனிமை அப்பர் எங்குற்றார்னா வந்து முன்னால் நிற்கிறார் இவருக்கு எப்படி இருக்கும் காலில் விழப்போனார் அவர் தடுத்து நிறுத்திட்டார் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கார் இவரை அதுதான் சான்றோர்களுக்கு பெருமை விவேகானந்த சுவாமி சென்னைக்கு வந்தார் எக்மோர்ல வந்து இறங்குறார் அந்த அந்த ரயில் ஆயிரக்கணக்கில் கூட்டம் இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே போகலாம் என்ன பண்றது அவன் சொல்லிட்டான் கூட்டம் விவேகானந்தார் ஒரு எண்பது வயசு பாட்டி ஓடி வந்து காலில் விழுந்து அப்பா திருந்தா நல்லா இருக்கியா எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது திருஞான சம்பந்தர் ஆமா சமணத்தை மாற்றி சைவத்தை அவர் கொண்டாந்த மாதிரி நீ எங்கேயோ போய் அமெரிக்காவில் இந்து மதத்தின் பெருமையை நிலைநாட்டி இருக்கிய ஐயா நீ தான் இந்த திருஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை இந்த கிளவிக்கு புரிஞ்சது நமக்கு புரியலையே எத்தனை வயசு அவளுக்கு திருஞான சம்பந்தர் மாதிரி சுவாமி விவேகானந்தர் இல்லைன்னா இன்னைக்கு இந்து மதம் கிடையாது எழுதி வச்சுங்க முக்கியமான சரி சொல்ல போறேன் ஐஸ்ஹவுஸ் விவேகானந்தர் இருந்த இடம் அதுக்கு இவரை தேரில் கூட்டிக்கிட்டு வர்றாங்க எக்மோர்லேருந்து தேரில் பெரிய தேர் முன்னாலே எல்லாம் வட வடம் போட்டு இழுத்துக்கிட்டு வர்றாங்க அந்த காலத்தில் இவர் கேட்குறார் பாஸ்கர் சேதுபதி எங்கேன்னு காணோம் அட்ரஸ் தெரியாத ஆளெல்லாம் பக்கத்தில் வந்துட்டேன் இவர் அமெரிக்காவுக்கு போன பொழுது எவனெல்லாம் விலகி நின்னானோ அவனெல்லாம் இப்போ புகழோடு வர்றாருன்னு ஒன்று பக்கத்தில் வந்து நிற்கிறான் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்ச புண்ணியமானது கடைசியா தேர் இழுத்துக்கிட்டு தங்கள் தேர்தல் அடியேன் இங்கு அவர் இது பின்னால அப்பர் சுவாமிகள் சம்பந்தருடைய திருப்பூந்துருத்துக்கு வந்தார்கள் வழிபட்டார்கள் அப்பர் சுவாமி கேட்கிறார் நீங்க போனதெல்லாம் எப்படி மதுரைக்கு போனார் அவர் விட்டுட்டு இந்த குழந்தைய இவர் எல்லா கதையும் சொன்னாரான் வாளி திரு தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூழும் பெருவேலியானீர் சைவம் வளர்வதற்கு நீங்கள் தான் வேலி சம்பந்தரை பார்த்து அரசி அமைச்சர் தொண்டையெல்லாம் பாராட்டி பேசினார் சம்பந்தர் சைவ பயிர் காத்ததை சொன்னார் அப்பர்சாமி சொன்னார் நான் காஞ்சிபுரத்தில் இருந்து வர்றேன் காஞ்சிபுரம் நல்ல ஊர்னர் அப்படியா நான் காஞ்சிபுரத்துக்கு போகலையே சரி அப்போ நான் காஞ்சிபுரத்துக்கு போறேன்னு அவரு புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார் சம்பந்தர் அப்பர்சாமி பார்த்தார் நான் மதுரைக்கு போறேன் அப்பர் மதுரைக்கும் பிள்ளையார் சீர்காழி முடிக்கிறது சீர்காழி நான் போயிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் திருப்பூந்துருத்தியிலே கும்பிட்டார் பொயிலி நாதர் அழகார்ந்த நாயகி காசிபர் வழிபட்ட ஸ்தலம் சப்தஸ்தான தலங்களில் ஒன்று இந்த திருவயாத்திலிருந்து சிவபெருமான் புறப்பட்டு ஏழு ஊருக்கு போவார் வைகாசி மாதம் அந்த ஏழு சித்திர மாதம் அந்த ஏழு ஊர்ல ஒன்னு திருப்பூந்துருத்தி கும்பிட்டார் திரு நெய்தானம் இப்ப தில்லை பேர் சுவாமிக்கு நெய்யாடியு ஒரு நாள் அவருக்கு நெய் அபிஷேகம் நடக்கும் காமதேனு கலைமகள் வழிபட்ட இடம் அங்கிருந்து புறப்பட்டார் நெய்தானத்தில பாடிட்டு முக்கியமான ஒரு திருத்தலம் திருவையாத்துக்கு வந்துட்டார் முன்னையும் திருவயாத்துக்கு போயிருக்கார் இப்ப இரண்டாவது முறை திருவயாத்துக்கு வந்தார் நெய்தானமும் இரண்டாவது முறை திருவையாறு ரெண்டாவது முறை போற வழியில திருத்தல வந்தா முன்னால பார்த்தா விட்டுட்டு போற பழக்கம் நமக்கு தான் உண்டே தவிர கிடையாது திரும்ப போய் அந்த கோயில்ல கும்பிடணும் திரு நெய்தானம் திரு ஐயாறு திரு பழனம் சீர்காழிக்கு வந்துட்டார் தஞ்சாவூர் வழி சீர்காழிக்கு வந்துட்டார் கோபுர தரிசனம் அட்டாங்க வழிபாடு மதுரையில் இருந்து பதிக ஏடு எதிர்த்து செல்ல அருள் செய்ததை நினைத்து கும்பிட்டார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவி ரெண்டு பேரும் கூடவே வர்றாங்க ஊரெல்லாம் விட்டு விட்டு இவர் கூட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சொல்றார் போதும் நீங்கள் எல்லாம் மாளிகைக்கு இவர் கோயில் உட்கார்ந்தார் ரொம்ப பதிகங்கள் பாடினார் அந்த கோயிலை விட்டு புறப்படணும் சீர்காழி பெருமானை கும்பிட்டு காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டார் நோக்கம் அதானே தொண்ட நாடு அவங்க அப்பா நீங்கள் சீர்காழியில இருங்கோ நேர சிதம்பரம் சீர்காழியிலேருந்து சிதம்பரம் கும்பிடு திருத்திணைநகர் பதிகம் பாடினார் கிடைக்கல திரு மாணிக்குழி பதிகம் திருப்பாதிரி புலியூர் அதான் நம்ம கடலூர் ஒரு பதிகம் எல்லாம் கும்பிட்டு போகிறார் திருமாணிக்குழி பிரம்மச்சாரியாக வாமனன் வழிபட்ட இடம் திருமாணிக்குழி அங்கிருந்து திருப்பாதிரி புலியூர் இப்போ சம்பந்த சுவாமி திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையின் தோன்றா துணையாயிருந்தனன் தன் அடியோங்களுக்கேன்னு அப்பர் சுவாமி சொல்லுவார் கும்பிட்டார் அங்கிருந்து அடுத்த ஊர் திருவக்கரை எல்லாம் வக்கரமாக இருக்கும் எல்லாம் மாறி மாறி இருக்கும் திருவக்கரம் வக்கராசுரன் பூஜித்த பதி வக்கனை அம்பாள் பராசக்தி காளி மாதா பூஜித்த பதி எல்லாம் சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு மூணு முகம் சொல்றான் நாலு முகம் இவருக்கு வந்துட்டா களி அழிஞ்சு போயிருமா கலியுகம் போயிருமான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் மூணு முகம் தான் இருக்கு நாலாவது முகம் வந்துட்டா கலியுகம் அழிஞ்சு போயிடுமா அந்த ஊரில் சொல்றாங்க பாடினார் அதை விட்டு புறப்பட்டார் திரு இரும்பை மாகாணம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் நான் போய் பார்த்தேன் அதையும் இரும்பை மாகாணம் மகாகாலர் பூஜித்த கோயில் யார் மகா காலர் ஐயப்பசாமியினுடைய தொண்டர் சேனாதிபதி மகா காலர் அவர் பூஜித்த கோயில் மகா காலேஸ்வரர் குயில் மொழி நாயகி அப்புறம் தெரியும் பாண்டிச்சேரியில அரசிநாதர் பெரிய நாயகி முதல் வழிபாடு அரச மரத்துக்கு அப்புறம் தான் இருக்கிறார சாமி கடவுள் மரமா இருப்பா இருப்பா இருக்க மாட்டாரா ஏ இருக்க மாட்டார் எல்லாம இருக்கிற கடவுள் மரமா இருக்கப்படாதா நான் ஒரு கதை சொல்றது உண்டு இதுக்கு ஒருத்தர் திருப்பதிக்கு போனார் திருப்பதி பெருமாளை கும்பிட்டார் கும்பிடுற பொழுது பின்னால இருந்து ஒருத்தர் பத்மநாபா மரப்பிரபுன்னு கும்பிட்டார் பத்மநாபா அமரப்பிரபு அமரபு அமரன் தேவர்கள் தேவர்களுக்கு தெரியாது இப்படியே கும்பிடு பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா மரப்பிரபு சொல்லிக்கிட்டே வந்துட்டார் வீட்டுல பொண்டாட்டி கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம் கடவுள் மரமா இருக்காருன்னு அர்த்தம் மரப்புரப்பு தான் சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் இருந்துச்சு மரத்தை சுத்த ஆரம்பிச்சிட்டேன் கடை வச்சா வியாபாரம் நல்லா வந்துருச்சு ஏழு கடை எட்டு கடை காரு வண்டி வசதி பெருகிடுச்சு இதை பத்தியா இந்த மரத்தில் பெருமாள் இருக்காரு கும்பிட கும்பிட நம்ம நல்லா இருக்கிறோம் திருப்பதிக்கு போனான் அந்த பழைய ஆள் அங்கே நிற்கிறாரு இந்த மரப்புறபு சொல்லி கொடுத்தாருல்ல அவர் அவர்கிட்ட போனா சாமி நம்ம வீட்டில் மரமா இருக்கிறான் பெருமான் ரொம்ப நல்ல அழகா இருக்கிறான் நான் ரொம்ப வசதியா இருக்கிறேன் சாமி எல்லாம் உங்களாலே என்னடா சொல்ற பத்மநாபா மரப்புறபு சொன்னீங்கள்ல மரத்தை வச்சு கும்பிடுறேன் ஆனா முட்டா அது பத்மநாபா அமரப்புறபுடா மரத்திலேயா கடவுள் இருப்பாரு நீ ஒரு மரம் அவளுதான் இவனுக்கு உடனே மனசு உடஞ்சு போச்சு இத்தனை வருஷமா நீ வந்தா. ஐயோ ஐயோ ஒரு தெரியாமல் உட்கார்ந்துட்டான் பெரும்பாலும் குருநாதன் கும்பிட்டு காலம் மரத்தை நீ போய் என்னமோ அறிவாளி மரம் அரச மரத்துக்கு முதல் பூஜை திரு அரசளி சிவபெருமானுக்கு அப்புறம் பூஜை அங்கிருந்து திருவதிகை வீரட்டான அப்பர் சுவாமிகள் வாழ்ந்த இடம் அங்கிருந்து திரு ஆமாத்தூர் திருவாமத்தூர் அருமையான கோயில் உயிர்களுக்கு இறைவன் தாயாக இருந்து அருள் செய்யும் தலம் ராமர் வழிபட்ட நாதர் அழகிய நாயகி அந்த திருவாமாத்தூர்ல ஒரு சின்ன கதை கோயிலுக்கு முன்னால ஒரு வட்ட பாறை இந்த வட்ட பாறைக்கு அவ்வளவு பேரும் பயப்படுறான் திருவாமாத்தூர் விழுப்புரம் பக்கம் பயப்படுறான் அவ்வளவு பேரும் ஏண்டான்னு கேட்டா வட்டப்பாறையில் ஒரு அம்மன் இருக்கான் அந்த அம்மன் தான் அந்த ஊருக்கு நீதிபதி எவனாவது பொய் சாட்சி சொல்லிவிட்டான்னு தொலைஞ்சான் வட்டப்பாறை மேலே சத்தியம் பண்ணிட்டா ஒழுங்கா இருக்கணும் ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா நிறைய சொத்து வச்சிருந்தான் தம்பியை அண்ணன் ஏமாத்த பார்த்தான் எல்லா சொத்துக்களையும் பித்து தங்கமாக மாத்திவிட்டான் எல்லாம் போச்சிடா வியாபாரத்தில்னு தம்பிக்கு சொல்லிவிட்டான் தம்பி வட்டபாரையம்மன் கிட்ட போய் முறையிட்டான் ஊரில் உள்ளவன்லாம் வந்து உட்காந்துட்டாங்க உங்கள் அண்ணனை கூப்பிடு அண்ணன் வந்துட்டான் என்ன ஆச்சு எல்லா சொத்தும் போச்சு எங்கிட்ட இல்லை வட்டபார அம்மன் மேலே சத்தியம் பண்ணு பயப்படுறான் சத்தியம் பண்ண ஆபத்து கெட்டிக்கார என்ன பண்ணா ஒரு கைத்தடி தயார் பண்ணான் தங்கம் இருந்துச்சு பாருங்கள் தங்கத்தை பூரா கைத்தடிக்குள்ளே போட்டான் போட்டு அந்த கைத்தடியை ஒழுங்கு பண்ணினான் தம்பிய கூப்பைத்தடிய கைத்தடிய வச்சிரு கிடையாது இருக்கு கைத்தடி அவன் கிட்டத்தானே இருக்கு போறபோது திருப்பி வாங்கிடலாம் இல்ல சத்தியம் பண்ற போது இல்லை இல்ல விவரமான ஆள் பார்த்தீங்களா எங்கிட்ட எந்த சொத்தும் கிடையாது எல்லாம் தம்பி கிட்டத்தான் இருக்கு சத்தியம் பண்ணிவிட்டான் ஊர்க்காரங்க பேசாமல் விட்டுட்டாங்க அந்த கைத்தடியை வாங்கிக்கிட்டு கம்பீரமாக வந்தான் தாண்டு நாளில் கைத்தடி தடுக்கி கீழே விழுந்து கதையை முடிஞ்சு வச்சு அந்த ஊரில் எழுதி போட்டிருக்கான் பயப்படுறாங்க அவ்வளவு பேர் வட்டப்பாறை அம்மனுக்கு அவ்வளவு பேர் பயம் பெரிய பாம்பு செல அங்கே இருக்கு திருக்கோவிலூர் வந்தாச்சு திருக்கோவிலூர் அந்தகாசுர வதம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று நாலாயிரத்திவெர்தம் தொடங்கின இடம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை உயிர் விட்ட இடம் திருக்கோவிலூர் பிறந்தது மதுரை கிட்ட திருவாதவூர் கபிலர் சங்க இலக்கிய புலவர் பிறந்தது மறைஞ்சது ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் திருக்கோவலூர் வீரட்டேஸ்வரர் பெரிய நாயகி ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் திருக்கோவிலூர்ல இருக்கிற பிள்ளையார் ரொம்ப முக்கியமான பிள்ளையார் பெரிய பிள்ளையார் வீரட்டி நட்சத்திரம் அப்பையார் ரொம்ப வேகமா மணியடிச்சாலாம் அந்த பிள்ளையார்கிட்ட பிள்ளையார் கேட்டாராம் பாட்டி என்ன அவசரம் இன்னைக்கு ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாசத்துக்கு போறார் நானும் போயிடலாம்னு பாக்குறேன் பாட்டி மெதுவா பூஜை ஒன்னு நான் உன்னை கொண்டே அவங்களுக்கு முன்னாலே சேர்த்துடுறேன் நம்மள மாதிரி தான் அவ்வயாரும் போல இருக்கு அவசரம்னா வேகமா மணி அடிக்கிற கட்சி நிம்மதியா பாடுனா. சீதக்களவசந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசெய் பொன்னரைஞானும் பூந்துகிழாடையும் வண்ணமருங்கில் வடர்ந்தலைகறிப்பேடைவயிரும் பெரும்பாரக்கோடும் வேடமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் மங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்கவாயும் நாலு மூன்று கண்ணும் மும்மத இரண்டு செவையும் இளங்கு வன்முடியும் திரண்டமு புரிநூ திகள் ஒளி மார்வம் சொற்பதங்கடந்த துரியமஞ்ஞான அற்புதம் நின்ற அந்தூர் ஞாபகத்தில் மாத்த சிரதாயத்திலே ஒருவருடைய ஒரு ஒரு பிருந்தாவனம் திருக்கோவிலூரில் இருக்கு எல்லாருக்கும் உரிய ஸ்தலம் திருக்கோவிலூர் மாத்தவர்களுக்கு உரிய ஸ்தலம் சிவபெருமானுடைய வீரட்ட தலம் பெருமானுடைய முதல் பாடல் மூணு பாடல் அன்பே தகலியாய் அங்கே தான் ஆரம்பிச்சுது ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா நம்ம மெய்ப்பொருள் நாயனார் இருந்து வழிபட்ட தலம் திருக்கோவிலூர் அவருக்குன்னதா ஒரு கோயில் கட்டி இருக்காங்க இப்போ மெய்பொருள் நாயனோறும் மேலர் விழா கவிழர் விழா பேர் வச்சு எல்லாருவோம் அரையணி நல்லூர் அரையணி நல்லூர் முக்கியமான இருந்து வெங்கட்ராமன் புறப்படுறான் பகவான் ரமணர் வெங்கட்ராமனா புறப்படுறார் திருவண்ணாமலைக்கு போறேன்னு ராத்திரி அரையணி நல்லூருக்கு வந்துட்டார் அதுக்கு மேலே போகிறதுக்கு கால் வலிக்குது கையில் காசு கிடையாது பசிக்குது அரையணி நல்லூர் கோயில் ஒரு சின்ன பாறை மேலே பாறையில் ஏறிப்போனால் கோயில் கோயிலில் போய் கையறியும் நிற்கிறார் பசிக்குது இன்னும் பதிமூணு வயசு பிள்ளைங்க பசிக்குது அர்ச்சகர் வந்தவர் போடான்ட்டு போயிட்டார் பிரசாதம் வச்சிருக்கார் கொடுக்க அவருக்கு தலையெழுத்தில் மனசில்லன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு தலையெழுத்து இல்லை ஞானிகளுக்கு சோறு போடணும்னா அதுக்கு தலையெழுத்து இருக்கணும் உங்க வீட்டுக்கு வந்து அவர் சாப்பிட நிக்க மாட்டாரு சாப்பிட்டாருன்னா நீங்க புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் போயிட்டாரு மேலகாரனுக்கு ஒரு சோறு கொடுத்தாங்க மேலகாரன் வந்தான் ஒரு பிராமண பிள்ள அழகா நிக்கது பார்த்தா பகவான் கிருஷ்ணனை பார்த்தா பிள்ளை இருக்கு தம்பி உனக்கு என்ன வேணும் பசிக்குது அப்படியே சோத்தை கொடுத்தான் ராத்திரிக்கு மேலே காரன் அவனுக்கு புண்ணியம் பாருங்க சாப்பிட்டு ராத்திரி படுத்துட்டான் காலம்பறை எந்திரிச்சு வீட்டுக்கு போறார் அரையணி நல்லூர்ல யாரோ ஒரு வீடு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி அந்த வீட்டுக்காரம்மா கதவை திறக்கறா எது தாப்புல கிருஷ்ண பரமாத்மா நின்னாப்புல இருக்கு ஆகா கண்ணனே வந்துட்டான் கும்பிட்டு பிரசாதமெல்லாம் கொடுத்து நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பினான் இவர் பார்க்கிறார் திருவண்ணாமலைக்கு போகணும் இனிமே போறது கஷ்டம் நடந்து போக முடியாது ரெண்டு காதலையும் கடுக்கன் போட்டிருக்கார் தங்க கடுக்கன் அந்த ஊர்ல ஒரு வட்டி கடைக்கு போனார் கையில ஒரு சீட்டு என்னத்துக்கு சீட்டை கொடுக்கணும் மிச்ச பணத்தை கொடுக்கணும் அப்படியா வெளியில வந்தார் தலையை சுத்தி சீட்டு எரிஞ்சார் கடுக்கனை யாரு வாங்க போறா இந்த வாழ்க்கையவே திரும்பி வாங்க போறது இல்லைன்னா இந்த கடுக்கனையா வாங்க போறேன் மிச்ச பணத்தை எடுத்து போய் சேர்றார் அரையணி நல்லூர் சம்பந்த சுவாமி அரையணி நல்லூருக்கு போறார் அரைகண்ட நல்லூர் பின்னாலே அரையணி நல்லூர் ஆயிப்போச்சு பாண்டவர்கள் வனவாசத்திலே அஞ்சு அறைகள் கட்டி இருந்த இடம் வனவாசத்துக்கு அப்புறமா அஞ்ஞாதவாசம் வந்துச்சு இல்ல அப்போ திருவண்ணாமலை அங்கேருந்து தெரியுது அரகணிநல்லூர் கோயிலில் கும்பிடுறார் எதிர்த்தாப்பில் திருவண்ணாமலை தெரியுது இது எந்த ஊர் இது திருவண்ணாமலை இந்த மலையில் ஏறி பார்க்கிறார் திருவண்ணாமலைக்கு போகணுமே பக்கத்தில் பூக்கொடலையோட ஒரு ஆள் நான் திருவண்ணாமலைக்கு தான் போகிறேன் வாங்க அந்த ஆளு முன்னால பூக்கொடலையோட போக திருஞான அவனுக்கு பின்னாலே போக இவருக்கு பின்னாலே ஆயிரம் பேர் ஆள் வழி இருக்கேட்டு ஆடிக்கிட்டே போக இதுவரைக்கும் தெரியாம கேட்டார் இப்ப தெரிய கேட்கிறார் இதுவரைக்கும் இப்ப மறையாம கேட்கிறார் திருவண்ணாமலைக்கு போயாச்சு மலை மேல கோயில் அப்ப பின்னால்தான் கீழே வந்திருக்கு கோயில் வாக்கு சேர்க்கலார் வாக்கு சொல்லுது மலை கோயில் மலையை சுத்தி வந்து கோயிலை காட்ட இவர் கோயில பாக்க உண்ணாமு உமையுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்லை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ண மருமே விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேத கிளர் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவன மலலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முறுவல் பதினோரு பாட்டு பாடிட்டு திரும்பி பார்க்கிறார் பூ குரலகார திருஞான சம்பந்தருக்கு வழிகாட்டக்கூடிய தகுதி சிவபெருமான தவிர உலகத்தில் யாருக்குண்டு கூட்டிக்க போய் கோயிலை காமிச்சார் திருவண்ணாமலை ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடினமான் கரடி இடியும் இரவின்கண் ஆனைத் திரள் வந்தல் அண்ணாமலையாரே அவ்வளவு பாட்டு திருவண்ணாமலைக்கு ஞானிகளை எடுக்கக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை சேஷாத்திரி சுவாமி சொல்றாரு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வரை இந்த கோயில் இந்த மலையை சுற்றி வரப்போறேன் பாதி முடிச்சுட்டேன்னாராம் ராத்திரி பகலாக சுத்திக்கிட்டு இருப்பாராம் உட்கார மாட்டார் படுக்க மாட்டார் இரவு பகலாக சுத்திக்கிட்டே இருப்பார் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த ஊர் திருவண்ணாமலை கும்பிட்டு பக்கத்தில் திருவோத்தூர் வேதம் வழிபட்ட திருத்தலம் திருவோத்தூர் போயிட்டார் திருவோத்தூர் பெருமானை கும்பிடுறாரு வேதநாதரை கும்பிட்றாரு பக்கத்துல ஒருத்தர் வந்து சாமி நீங்க தான் சம்பந்தரா ஆமா சாமி உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஊர்ல சமணர்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கா என்ன கேள்வி பண்றாங்க இங்க பனை மரம் எல்லா மரமும் ஆண்பனையா போச்சு பூக்காது காய்க்காது அத்தனை மரமும் ஆண்பனையா போச்சு எல்லா சமணனும் என்ன கேலி பண்றான் கோயில்ல வச்சு அப்படி தாண்டா போகுங்கிற சாமி நீங்க தான் பார்க்கணும் வந்தார் அத்தனை மரமும் ஆண் பனை பூக்காது காய்க்காது சும்மா இருக்கும் பெண் பனை தானே பூக்கும் காய்க்கும் பாட ஆரம்பிச்சாள் பூவனு அவளதான பூ தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரலை எண்ணுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவாள் அங்கை கூத்தியிரு உம் மகுணங்களேன் குறும்பை ஆண்பனை ஆண் பனையில காக்க போகுது அப்படி ஆண்பனை காச்சுது குறும்பை ஆண்பனை அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழையுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே வினை போகும் எல்லாம் பெண்பனையா மாறி காய்க்க தொடங்கிட்டு இன்னைக்கு அந்த கோயில்களில் இருக்கு திருமாகரல் அடுத்த ஊருக்கு வந்துட்டார் திருமாகரல் உடும்பு போன்ற சிவலிங்கம் உடும்பு போன்ற சிவலிங்கம் நம்மளை பிடிச்சது நீ கோயிலுக்கு வெளிப்பட்ட பெருமான் அடைக்கலம் காத்த நாதர் புவன நாயகி கும்பிட்டார் திரு குரங்கனின் முட்டம் குரங்கு வாலி அணில் கா எல்லாம் கும்புட்ட திருத்தலம் குரங்கு அணில் முட்டம் குரங்கு அணில் காக்கா மூணு கும்பிட்ட திருத்தலம் திரு குரங்கனின் முட்டம் காஞ்சிபுரம் வந்துட்டார் நோக்கம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு வர்றார் எல்லாரும் வரவேற்பு காமாட்சி வர்றார் காம கோட்டத்தை திரு ஈமம் திரு இருக்கு குரல் எல்லாம் பாடுறார் பெரிய சர்க்கஸ் வேலை அதெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருந்து பாடுகிறார் பழைய காலத்தில் சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க புஷ்பேஷு விஷ்ணு ரம்பாஷு காஞ்சிபானா புஷ்பங்களில் சிறந்தது ஆண்களில் சிறந்தவர் திருமாலா பெண்களில் சிறந்தவள் ரம்பையா ஊர்களில் சிறந்தது காஞ்சிபுரமா கல்வியில் கரையில் காஞ்சி மாநகர் அப்பர் சுவாமி சீனாவிலிருந்து வந்த ஆட்கள் வந்து பார்த்து பாராட்டிய இடம் காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம் இருந்த இடம் காஞ்சிபுரம் எல்லாரும் வந்து படித்த இடம் காஞ்சிபுரம் ஒரு பக்கம் சமண காஞ்சி ஒரு பக்கம் பௌத்த காஞ்சி வரதராஜ பெருமாள் இருக்கிற இடம் வைஷ்ணவ காஞ்சி ஏகாம்பரேஸ்வர் கோயில் இருக்கிற இடம் சைவ காஞ்சி அறிஞர் அண்ணா பிறந்த இடம் பகுத்தறிவு காஞ்சி எல்லாம் காஞ்சிபுரத்துல உண்டு பாரு அன்னியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊருக்கு அப்படி ஒரு பெருமை வரதராஜ பெருமானுடைய ஆலயம் சிறப்பான காலயம் எல்லாத்துக்கும் நடுவில் அம்பாள் காமாட்சி அந்த காமாட்சி கோயிலுக்கு கும்பிட்டார் திருக்கட்சி நெறி காரை காடு எல்லாம் அநேக தங்காவதம் திருமேற்றி எல்லாம் கும்பிட்டார் காஞ்சிபுரத்தில் தங்கி திருமார்பேரு திருமார்பேரு திருமால் வணங்கிய ஸ்தலம் திரும்பார் திருவல்லம் திருவள்ளம் முந்தைய நம்ம பார்த்திருக்கோம் வல்லநாதர் வல்லாம்பிகை நவ கிரகங்கள் வழிபட்ட ஸ்தலம் திரு இளம்பயங்கோட்டூர் அந்த ஊர்ல ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றார் இளம்பயங்கோட்டூர்னு ஒரு ஊர் அரம்பை வழிபட்ட அரம்பயங்கோட்டூர் பின்னால இளம்பயங்கோட்டூர்னு மாறிப்போச்சு சந்திரசேகரர் கோடேந்து மொழியம்மை அங்க ஒரு பாட்டு பாடுறார் முக்கியமான செய்தி அந்த பாட்டை சொல்றேன் நீருளான் தீவுலான் அந்த நினைப்பவர் மனத்துளான் கடவுள் எங்கே இருக்கார் நினைப்பவர் மனத்துளான் நித்தமாய் ஏத்தும் ஊருளான் எனதுரை தனதுரையாக நாம் பாடுற பாட்டு அவன் பாடுற பாட்டு நான பாடுறேன் அதான் முக்கியம் நாம் பாடல எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்தேரிய ஒருவன் பாருளார் பாடலோட ஆடல் பண்முரன் பன்முரன் ரஞ்சிரை வண்டி நம்பாடும் ஏருளார் பைம்பொலில் இளம்பை எங்கோட்டூர் இருக்கையாய்பேணி என் எழில் கொள்வது இயல்பு எனதுரை தனதுரையாக சிவபெருமான் வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை நாம் பாடுறது போல அவன் வார்த்தை என்னை தன்னால் இந்தசனை நம்மாழ்வார் என்னை நன்றாக இவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருவோலர் சம்பந்த சுவாமிக்கும் அந்த ஊருக்கு இப்ப பேரு முப்புறம் எரித்த சிவபெருமான் போன பொழுது அச்சு முறிந்த இடம் அதுக்கப்புறம் திரு ஊரல் சுவாமி திருவடிக்கீழ் தண்ணீர் ஊரும் எல்லாம் கும்பிட்டு திருவாலங்காட்டுக்கு வந்துட்டார் திருவாலங்காடு காரைக்கால் அம்மையார் இருக்கக்கூடிய திருத்தலம் பாட அப்பன் ஆடக்கூடிய இடம் திருவாலங்காடு திருவாலங்காட்டை மிதிக்கூடாது காரைக்கால் அம்மையார் மிதிச்ச பதி மிதிக்கூடாது மதுரைக்கு ஒரு முதலியார் வருவார் சோழ வந்தான் தருமலிங்க முதலியார் செருப்பு போட்டு வர மாட்டார் மதுரைக்கு ஏன்னு கேட்டா இது சொக்கன் சுமந்த மண் செருப்பு போட்டு மிதிக்கப்படாது காரைக்கால் அம்மையார் போன பகுதி நான் மிதிக்க மாட்டேன் ஊர் எல்லையில நிக்கிறார் சம்பந்த சுவாமி இந்த ஊருக்கு நான் போக கூடாது மிதிக்க கூடாது அது தப்பு அது புனிதமான இடம் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்பாள் தலையினால நடந்த நான் எப்படி காலால மிதிப்பேன் அம்மை அப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் அதுக்கு மேல போகலயா செம்மை நரிவடு மாடு ஓர் செலும் பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் பக்கத்துல ஒரு இடத்துல போய் படுத்தாராம் கனவுல சிவபெருமான் வந்தாரா நீ நம்ம பாட வேண்டாமாட்டுக்கு வராம போயிட்டு என்னத்துக்காக பாட வேண்டாமா துஞ்ச பாடுறார் துருவாரும் தொழில் திருவாலங்காட்ட பாடிட்டு நாயகி பசுபதிநாதர் காடு அந்த இடம் திரு வெண்பாக்கம் திரு காலத்திக்கு வந்துட்டார் திருக்காலத்தில வந்து கண்ணப்ப நாயனார் பக்கத்துல நேர மலை அந்த காலத்துல மலையில தான் கோயில் திருக்காலத்தி மலை கேட்டாராம் இந்த மலைன்னு சொன்னாங்களாம் சுத்தி சுத்தி வந்தாராம் விழுந்து கும்பிட்டாராம் சிவலிங்கத்தை திரும்பினாராம் கண்ணப்பர் காட்சி கொடுக்கிறார் அடுத்த விக்கிரகம் மாறிலாய் வளத்தில் நிற்கன்னார் வலது பக்கம் கண்ணப்பரா சேக்கலார் சொல்றார் கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலை வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார் கோவிலுக்கு போய் கும்பிட்டா என்னமாவது பலன் வேணுமில்ல அந்த பிரசாதமாவது கிடைக்கணுமில்ல மற்ற பலனெல்லாம் இருக்கட்டும் ஏதோ வேணும் இல்ல இவர் கும்பிட்டாரா பலன் கண்ட மாதிரி இவரை பார்த்தாரா கும்பிட்ட பலன் காண்பார் போல் கொலை வேடர் பெருமானை கண்டு விழுந்தார் திருக்காலத்திலே பாடல் பாடிட்டு திரும்பி பார்க்கிறார் கைலாசன் தெரியுது திருக்காலத்தி எங்கே இருக்கு கைலாசம் எங்கே இருக்கு இது தென்கயிலாயம் அது வடகைலாயம் ஞானிகளுக்கும் சான்றோர்களுக்கும் காலக்கணக்கும் நேரக்கணக்கும் இடக்கணக்கும் கிடையாது தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாரதியார் இறந்து போயிட்டாரு எங்க சுதந்திரம் வந்துச்சு அடைந்து விட்டோம்னு பாடுறாரு அது மாதிரி இங்கிருந்து பாக்குறார் ான்மலை என்பது கைலாசம் நாற்பத்தி கிலோமீட்டர் சுற்றளவு சதுரம் முக்கோணம் வட்டம் பல மேடைகள் தெரியும் கைலாசத்தை ஒரு பக்கம் பார்த்தா நம்ம சிதம்பரம் பொன்வைந்த ஜடம் தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் திருவாரூர் தேர் தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் மூணு விபூதி தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் படி மாதிரி தெரியும் ஒவ்வொரு பக்கம் எட்டு திக்கிலும் எட்டு தோற்றம் திரு கைலாயம் அங்க பாடுறார் பாடிட்டு திரும்புகிறார் திருக்கேதாரன் தெரியுது எங்கே இருக்கு திருக்கேதாரம் கைலாசம் ஒரு பக்கம் கேதாரம் ஒரு பக்கம் இமயமலையில இந்த திருக்கேதாரத்தை பத்தி ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப வேகமா சொல்லணும் பாண்டவர்கள் அஞ்சு பேரும் பாஞ்சாலியும் போகணும்னு கடைசியில் ஆசைப்பட்டார்கள் கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டம் போயிட்டார் வேண்டாம் நம்மளும் கைலாசம் போகணும் எல்லாம் வந்து குப்த காசின் ஒரு இடம் குப்த காசியில் வந்து தவம் பண்றாங்க குப்த காசியில் அருமையான சிவலிங்கம் ஒரு ஆலமரம் ஆலமரத்துல அஞ்சு களை மூணு களை ஒரு பக்கம் அழகா தெரியாம போய் பார்த்தேன் கங்கை பிரபாகமா வரும் அப்பா அவ்வளவு வேகத்துல ஓடி வரும் குப்த காசி தவம் பண்றாங்க அம்பாள் காட்சி கொடுக்கறான் சிவபெருமான் உங்களுக்கு காட்சி கொடுக்க மாட்டார் ஏன் அத்தனை பேரும் சிவபக்தர்கள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் தர்மராஜா அத்தனை பேரும் கிருஷ்ணபரமானுக்கு பக்கத்தில் இருந்து சிவனை பூஜை பண்ணவங்க அதான் முக்கியம் சிவபூஜை பண்றவங்க ஏன் சிவபெருமான் வரமாட்டார் பதினெட்டு அக்குரோனி சேன யுத்தத்திலே அழிஞ்சு போச்சு மகாபாரத யுத்தத்தில் அழிஞ்சதுக்கு நீயும் காரணம் தருமராஜா நீ சூதாடாம இருந்திருந்தா இந்த போர் வந்திருக்காது கிருஷ்ணங்கிட்ட கேட்டாங்களா உத்தவரிஷி கண்ணா இந்த போர் வந்ததுக்கு நீ தானே காரணம்னு நான் காரணம் இல்லையே தருமராஜாதான் காரணம் ஏன் இந்த துரியோதனை என்ன சொன்னா எங்க மாமா சகுனி சூதாடுவாரு நான் பணைய வைக்கிறேன்னு சொன்னா தர்ம ராஜா என்ன சொல்லி இருக்கணும் அதே மாதிரி கிருஷ்ணன் சூதாடுவான் நாம் பனைய வைக்கிறேன் அவன் சூதாடுவான் நாம் பனைய வைக்கிறேன் இந்த தர்மன் என்ன சொல்லி இருக்கணும் கிருஷ்ண பரமாத்மா சகுனிக்கு ஜோடி கிருஷ்ணன் அது தீமை இது நன்மை எங்க கிருஷ்ணன் சூதாடுவான் நாம் பனைய வைக்கிறேன் சொல்லணுமா இல்லையா சொல்ல நான் இருந்த போயிருப்பா இல்லையா கூப்பிடல கூப்பிடாத வீட்டுக்கு நான் போக மாட்டேன் சண்டைக்கு நானா காரணம் தர்மராஜா தான் காரணம் அது மாதிரி தர்மராஜா நீ பதினெட்டு அக்குரோனி சேன அழிஞ்சதுக்கு காரணம் அதனாலே சிவபெருமான் உனக்கு நேரடியா காட்சி கொடுக்க மாட்டான் அப்போ மறைவா காட்சி கொடுப்பார் கேதாரத்துக்கு போ கும்பிடு நான் சிவபெருமானை அடைந்து இரண்டரை கலந்து இடப்பாக பெற்ற இடம் திருக்கேதாரம் குப்த காசியிலிருந்து போ இப்பவும் குப்தகாசி போய்தான் கேதாரம் போகணும் திருக்கேதாரம் போய் பார்த்துட்டு வாங்க பாதிகடன் அழிஞ்சு போச்சு கோயில் நல்லா இருக்கு கோயில் நல்லா இருக்கு நான் போய் ஏழு வருஷம் ஆச்சு கோயில் அற்புதமா இருக்கு நல்லா இருக்கு சிவலிங்கம் பணிபடந்த மலை சிவபெருமான காண ஒரு நாள் ஒரு எர்ம மாடும் வேகமா ஓடி வருது விலகி இடம் கொடுக்கிறாங்க ஆயிரம் யானை பலம் பூமிக்குள்ள பாஞ்ச மாடு அப்படியே மலையோட மலையா கல்லாயிடுச்சு மாட்டினுடைய முதுகு மாட்டினுடைய வால் மாட்டினுடைய பின்பக்கம் மேலே இருக்குது எல்லாம் மிச்சம் பூரா உள்ள போயிடுச்சு அதுதான் கேதாரத்தில் இன்னைக்கு சிவலிங்கம் தடவி பாருங்க இந்த முதுகு வளைவெல்லாம் தெரியும் வெண்ணையை போட்டு பூசி வச்சுருப்பாங்க நெய்யாலும் வெண்ணையாலும் வழிபாடும் உள்ள போய் பார்த்தா திருஞான தேவாரம் எழுதி போட்டிருக்காங்க தொண்டும்டக்கி சுார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே இந்த பாட்டை பூரா தமிழ்ல எழுதி போட்டிருக்காங்க கோயிலுக்கு பின்னால இப்ப வெள்ளத்தில் என்னாச்சோ எனக்கு தெரியல அழகான கல்வட்டு திருப்பணம் தாழ் அருமையா எழுதி போட்டிருக்காங்க தலையில் தூக்கிட்டு வர்றான் பூஜை பண்றதுக்காக திருக்கோகரணத்துல இறங்குறான் எல்லாரும் பிள்ளையார் காலில் விழுந்தாங்க இந்த ஆளு கொண்டே வச்சிடப்படாது நீங்க தான் பார்த்துக்கணும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு பிள்ளையார் போய் பக்கத்தில் நிக்கிறார் ராவணன் பக்கத்தில் ஒரு அந்தனராக ராவனை என்ன பண்ணா பூஜை பண்ணணும் இந்த சிவலிங்கத்தை நீ வச்சுக்கோ கையில் வச்சுக்கோ குளிச்சு பூஜை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன் குளிக்க போனான் ரொம்ப கணக்குது ஒன்றுன்னாரு இரு இருந்தா வந்துட்டேன் ரெண்டுன்னாரு மூணு சொல்லிட்டா வச்சிருவேன் தாங்க முடியல ஓடி வந்தான் மூணுன்னு கீழே வச்சு விட்டார் பூமிக்கு கீழே போயிருச்சு சிவலிங்கம் வந்த ராவணன் பலம் கொண்ட மட்டும் இழுத்தான் இந்த மாட்டு காது இருக்கு பாருங்க அது மாதிரி சிவலிங்கம் மேற்பகுதி கையோட இருக்கு மற்றது கூட உள்ள போயிடுச்சு மாட்டு காது இருக்குல்ல அதனால அதுக்கு திரு கோ கர்ணம்னு பேர் கோன்னா மாடு கர்ணம்னா காது இன்னைக்கு நீங்க உள்ள கைய விட்டு பார்க்கணும் சிவலிங்கம் லேச கையில தட்டுப்பட நான் போய் பார்த்துருக்கேன் ஒரு நூறு கோயில் போயிருக்கேன் கோயில் இருக்கு அது கடவுள் எந்த போறானோ எனக்கு தெரியலோகர்ணம் கடற்கரை மேற்கு கடற்கரை மதுவர் வாழ்ந்த இடம் திருக்கோகர்ணம் கன்னட நாடு அரசு கைல போற பொழுது அங்கே வந்தார் பெருமானுடைய அந்த சிவலிங்கத்தை தீண்டி வழிபாடு பிள்ளையாருக்கு ரெண்டு கையும் துதிக்கையும் இருக்கும் அஞ்சு கை இருக்காது மூணு கை தான் இருக்கும் பிள்ளையார் பற்றி பிள்ளையார் மாதிரி துதி கை தலையில பிள்ளையாருக்கு பள்ளம் இருக்கும் ஏன் ராமனை ஒரு குட்டு குட்டினா பள்ளம் ஆயிடுச்சான் நான் ஒரு பிள்ளையார் வாங்கிட்டு வந்தேன் பித்தளையில தலையில பள்ளத்தோட இருக்கார் பிள்ளையார் எந்த ஒரு திரு கோகர்ணம் மேற்கு கடற்கரை இன்னொரு பக்கம் பார்க்கிறார் திருப்பருப்பதம் ஜோதிர்லிங்கில் ஒன்று பிரம்மராம்பாள் பீடம் எட்டு சிகரம் ஒன்பது நந்தி ஒன்பது கோயில் கங்க பாதாளத்தில் ஓடுது றங்கி வரணும் பாருங்க போயிடும் கங்கைக்கு வந்து கைலாசம் இந்திரணியில பருப்பதம் எங்க இருக்கு தெரியுமா பத்திரிக்கு மேல இருக்கு பத்திரி நாராயண மூர்த்தியை கும்பிடுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு பத்திரியில இருந்து ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா இமயமலை சாரல் நீல நிறத்தில் ஒரு மலை தெரியும் போக முடியாது அங்கெல்லாம் அதுக்கு பேர் இந்திர நீலப்பருப்பதம்னு பேர் நீல நிறம் அதை தாண்டி போனீங்கன்னா அதை தாண்டிறதில்ல பத்ரியை தாண்டி பத்ரிநாதரை கும்பிட்டு கொஞ்சம் மலை ஏற முடியும் நாங்கள் ஏறினோம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஏறணும் மூச்சு இழைக்குது ரொம்ப மலை ஏறி போனால் மானான்னு ஒரு இடம் அங்கே வியாச பகவான் பாரதம் சொல்ல பிள்ளையார் எழுதன இடம் குகை இருக்குது வியாசர் உந்த குகைக்குள்ளே போனால் ஏசி ரூம் குள்ளே போனால் பிள்ளை இருக்கு வெயில்ல போனாலும் அப்படித்தான் நல்லா இருக்கு பிள்ளையார் இருக்கார் நம்ம வியாச பகவான் இருக்கார் மலைக்கு மேலே ஏடு மாதிரியே கல் இருக்கு எழுதுன ஏடு இருக்குமில்ல அப்படியே ஒரு ஆயிரம் ஏட்டை வச்சா எப்படி இருக்கும் மலைக்கு மேலே அந்த இடம் ஒரு பக்கம் பார்த்தா சரஸ்வதி நதி கீழே விழுகுது அதெல்லாம் எந்த ஊர் மானா அங்கே இருந்து தூரத்தில் அப்புறம் ஒரு தூங்கினா முடிஞ்சு போயிடும் அதுதான் கைலாசத்துக்கு போற பாதையம் என்ன செய்ய ஒரு காலம் வரும் போய் பார்த்திருவோம் மானாவுக்கு மேல பத்ரிநாத் சரஸ்வதி நதி ஒரு சன்னியாசி தவத்தில் இருக்கார் நெகம் இவ்வளவு நிலத்துக்கு இருக்கு தவத்தில் இருக்கா நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் சரஸ்வதி நதி ரொம்ப சில நேரத்தை தான் தண்ணி சில நேரம் பனியாக கிடக்கும் தண்ணி நமக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு போனால் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் சரஸ்வதி நதி தண்ணியை கொண்டாந்து வீட்டில் வச்சா எல்லாருக்கும் படிப்பு வரும்னு சொல்றாங்க நான் கொண்டாந்து வச்சிருக்கேன் இன்னும் படிப்பு வரமாட்டேங்குது பகவான் கிட்டத்தான் பாரத்தை போட்டிருக்கேன் ஒருவேளை அடுத்த பறவியலையாவது கொஞ்சம் படிப்பு வரட்டுமே அப்படின்னு அதெல்லாம் எங்கே இந்திரணிகளை பருப்பதம் புறப்பட்டார் திருக்காலத்திலிருந்து பாடிட்டு கீழே வந்தார் சென்னைக்கு பக்கம் திருவேற்காடு பாடல் பெற்ற ஸ்தலம் கருமாரியம்மன் திருக்கோயில் இப்போ சிவன் கோயில் கருமாரியம்மன் கோயில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு கருமாரியம்மன் கோயில் இல்லை ஒரு கிலோமீட்டர் தாண்டி அகஸ்தியருக்கு திருமண காட்சி காட்டிய இடம் அங்கிருந்து திருவலிதாயம் வந்துட்டார் திருவலிதாயம்ங்கிறது பாடி இப்போ பாடின்னு அதுக்கு பேரு பலி ஒரு குருவி வழிபட்ட ஸ்தலம் அங்கே கும்பிட்டு திரு ஒற்றியூர் வந்துட்டார் திருவொற்றியூருக்கு ஆதிபுரியின்னு பேரு எல்லாம் சிவலிங்கமாக இருக்கக்கூடிய பகுதி இருபத்தேழு நட்சத்திர சிவலிங்கம் உள்ள இடம் திருவொற்றியூர் தியாகராஜர் சந்நிதி புற்றிடம் கொண்டார் வடிவுடை மாணிக்கம் ராமலிங்க சுவாமி உருகி உருகி வடிவுடை மாணிக்க மாலை பாடிய திருத்தலம் திருவொற்றியூர் திருவட்டியூர்ல ராமலிங்க சுவாமி ராத்திரி நேரம் போர் தெரியாம பாடி வீட்டுல கோவிக்காம ஊரு சுத்தரா அண்ணன் வீட்டுல சாப்பாடு அண்ணி தங்கமானவங்க பார்த்து சொல்லிவிட்டார் இனிமேல் ராமலிங்கம் வீட்டுக்கு வந்தா சோறு போடாத வெளியில விரட்டி விட்டாங்க ஊருக்கெல்லாம் ஜோறு போடுறாரு இப்போ வடலூரில் அணையாத அடுப்பு எல்லாருக்கும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு ஜோறு கிடையாதுன்னு அண்ணன் வெளியில் வரச்சு விட்டார் வெளியில் வந்துட்டார் அண்ணி சொன்னால் ராத்திரிக்கு இங்கே வந்துடுறாமலிங்கம் நான் பார்த்துக்கிறேன் ராத்திரிக்கு வருவார் இந்த கதவு சாத்தி இருக்கும் அண்ணி சாதம் வச்சிருப்பா சாப்பிட்டு படுத்துக்குவார் காலம்பரம் எந்திரிச்சு எங்கேயோ திருவட்டியூர் கந்தகோட்டம் ஒரு நாள் திருவற்றியூர் கோயில் வடிவுடை மாணிக்க மாலை அழகா பாடினார் நேரம் ஆயிடுச்சு ராமலிங்கம் ராமலிங்கம் எப்பவும் இதெல்லாம் கிடையாது இவரா எடுத்து போட்டு சாப்பிடுவாரு சாதம் இருக்கும் மோர் இருக்கும் ஏதோ ஒரு கறி இருக்கும் பரிமாறா வட பயாசத்தோட சாப்பாடு ரசம் அப்பளம் ஊறுகாய் மோர் எல்லாம் இருக்கு அவ்வளோதையும் போட்டு சாப்பிட சொல்லி சாப்பிட்டாச்சு சரி படுத்துக்கோ தூங்கிட்டாரு அண்ணி உள்ள போயிட்டா பிடிக்கிற நேரம் நாலரை இருக்கும் திரும்ப அன்னியாரு வந்து இவரை முழிச்சு பார்க்க ராமலிங்கம் ராத்திரி சாப்பிடாம தூங்கிட்டியே அண்ணி நீங்க தான் சாப்பாடு போட்டீங்க ராத்திரி நான் முழிச்சேன் உங்களுக்கு தெரியலையா அண்ணி என்னங்கிறார் நீங்க சாப்பாடு போட்டீங்களா நான் சாப்பாடு போட்டானா இல்லையே நான் இப்போத்தானே வர்றேன் உனக்குன்னு எடுத்து வச்ச சாதம் அப்படியே இருக்கு இந்த மாதிரி வடிவுடை மாணிக்கம் அன்றொரு நம் பசி கண்டு அந்த நன்றி இரவில் சோர் அளித்த நற்றாய்கான் வல்லற் பெருமான் வாக்கு திருவற்றியூர்ல போய் பாடுறார் முக்கியமான செய்தி மயிலாப்பூர்ல சிவனேசர் செட்டியார்னு ஒருத்தர் அவர் ரொம்ப காலம் தவம் இருந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றார் அந்த பெண் குழந்தைக்கு பாவை பூம்பாவைன்னு பேரு வச்சு வளர்த்தார் அந்த பெண் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படி இருக்கிற காலம் அந்த பெண் குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து போச்சு அந்த கதையெல்லாம் பின்னால வரப்போகுது இப்ப அதனால அந்த பெண் குழந்தைய திருஞான சம்பந்தருக்குன்னு வச்சிருந்தார் அந்த கதையை சேர்க்கலார் விளக்கமா சொல்றார் அந்த செட்டியார் இருநிதி பெருஞ்செல்வம் வச்சிருந்தாராம் எல்லா செல்வங்களும் இருநதுன்னா தெரியுமா சங்க நிதி பதும நிதினு குபேரங்கிட்ட ரெண்டு செல்வம் இருக்கான் அந்த செல்வம் பூரா செட்டியாட்ட இருந்துச்சான் சிவபெருமானுக்கு அடிமை சம்பந்தரை பத்தி கேட்டார் சம்பந்தர் மேல் பேரன்பு குழந்தை இல்லை தவம் பண்ணினார் பூமகள் மாதிரி ஒரு பொண்ணு பிறந்தது எல்லாருக்கும் தானம் பண்ணினார் பத்து நாள் வழிபாடு எதுக்கு இந்த பூம்பாவே பிறந்ததுக்கு எல்லாருக்கும் வழிபாடு இந்த குழந்தைக்கு ஏழு வருஷம் ஆச்சான் அவரு கவுண்டன்ய கோத்திர பிராமணர் இவரு செட்டியார் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் பாண்டி நாட்டே சம்பந்த உடனே சுற்றம் நீடிய கிளை எல்லாம் சூழ்ந்துடன் கேட்ப சொந்தக்காரங்களேன் பெற்றெடுத்த பூம்பாவையும் பிறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான் இந்த பொண்ணையும் கொடுத்தேன் என் சொத்தையும் கொடுத்தேன் சம்பந்தருக்கு என்னையும் கொடுத்தேன் புகழி காவலருக்கு இது புனராது நினச்சுதான் சம்பந்த சுவாமி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அதனால விதி ஒரு பாம்பா வந்துச்சா சேக்கிலாறு வாக்கு ஒரு பாம்பா வந்துதான் இந்த பொண்ணு மலர் கொய்தாள் விரல்ல பாம்பினுடைய நாலு பல்லும் பட்டுதான் மயங்கிட்டா மாலை தீப்பட்ட மாதிரி ஆச்சு மருந்து ஒண்ணு முடியல விடத்தை ஒழிப்பவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறேன்னா முடிகள மூணு நாள் கஷ்டப்பட்டார்கள் முடிகளே முடிஞ்சு இவங்களால முடிகளே அவளுக்கு விதி முடிஞ்சது எரிச்சாச்சு வெறும் சாம்பல் கொண்டாந்து ஒரு பானையில் வச்சு இது பிள்ளையார் சொத்து யாரு பிள்ளையார் திருஞான சம்பந்த பிள்ளையார் சொத்து தினம் மாலை தெனோ அதுக்கு பூ தெனு அதுக்கு தீபாராதனை கன்னிமாடத்தில் வச்சு அதுக்கு பாதுகாப்பு பொன் முத்து அணிமணி மஞ்சளம் போனகம் எல்லாம் சாப்பாடெல்லாம் எதுக்கு அந்த அந்த அந்த எலும்பும் சாம்பலும் இருந்த குடத்துக்கு சம்பந்தர் ஒட்டியூருக்கு வந்துட்டார்னு செட்டியாருக்கு தெரிஞ்சுது திருவட்டியூர் வரைக்கு ஒற்றியூர்ல இருந்து திருவற்ற திருவற்றியூர்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் போட்டாராம் தேவலோகம் அடித்தலம் என் தலைமேல் தாங்குவேன் புகழியர் பிரான் அங்கிருந்து புறப்பட்டார் பாதையில் வந்தார் இவ்வளவு தூரத்துக்கு எங்க பார்த்தாலும் மலரா கிடக்கே சிவனேசர் செட்டியார் செய்தார் இவரை பற்றி எல்லாம் சொன்னார்கள் வந்துட்டார் கபாலீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டார் தேவதேவனை கும்பிட்டு நிற்கிறார் வச்சிருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே வந்த சொத்து அப்ப பொண்ணுக்கு ஏழு வருஷம் வச்சிருக்கிறேன் கொண்டு வந்து கோபுரத்துக்கு முன்னால வை கோயிலுக்குள்ள போக கூடாது அது கோபுரத்துக்கு முன்னால வச்சாச்சு சந்க்கு முன்ன வச்சாச்சு வச்ச உடனே இவருக்கு எல்லாம் புரிஞ்சுது ஒரு கும்புடு போட்டார் பண்பின் உருத்திரபல் கணத்தார்க்கு அட்டிடல் காணாது போதிய உங்க அப்பா எல்லாருக்கும் சோறு போடுவாரு அதை பார்க்காம நீ போயிட்டியா அட்டிட்டு சாப்பாடு போடுறது பெரிய தர்மம் சாப்பாடு போடுறது வந்திருக்கவங்களுக்கு சோறு போடுவாரு அதை பார்க்காம போயிட்டியா பயந்த ஒண்கண் மடநல்லார் மாம இலை கைப்பயந்த நீற்றான் கபாலிச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் தூய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் ராமர் நடத்தினது ஐப்பசி ஓன விழா இப்பவும் கொண்டாடுறாங்க வளைக்கை மட நல்லார் மாம இலை வன்மருகில் துளைக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகையினால் தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் கார்த்திகை கோயில்ல பெண்கள் விளக்கு வைப்பாங்களே அதை பார்க்காம போயிட்டியா நமக்கு தீபாவளி திரு கார்த்திகை அந்த காலத்தில் விளக்கு வைக்கிறது ஊர்திரை வேலை உலாவு உயர்மயிலை கூர்தரு வேல் வல்லார் கொற்றங்கொள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் ஆதிரை காணாதே போதியோ பூம்பாவாய் மார்கழி மாசம் திருவாதிரையை பார்க்காம போறியா மாசா மாசம் திருவிழா மயிலாப்பூர்ல இன்னும் நடக்குது நான் ஆண்டுக்கு ரெண்டு முறை அங்க போய் பேசிட்டு வர்றேன் இது அந்த கற்பகாம்பாள் போடுற பிக்ச அப்போ இது பூரா சொல்றாங்க நடக்குது மைப்பூசும் கண் மடநல்லார் மா மயிலை நீற்றான் கபாலிச்சரம் அமர்ந்தான் நெய்ப்பூசும் உன் பொழுக்க நேரிலையார் கொண்டாடும் தைப்பூசங் காணாதே போதியோ பூம்பாவாய் தைப்பூசம் பார்க்காம போறியா மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு மாசி மாதம் கடலாட்டான் கடலாட்டுக் கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆனேரூரும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாது போதியோ பூம்பாவாய் மாசிக்கு அடுத்து எந்த மாசம் பங்குனி மலிவிழா வீதி மடநல்லார் மாம இலை களிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர பங்குனி உத்திர நாள் ஒலி விழா காணாதே போதியோ பும்பாவாய் வைகாசி அஷ்டமி தன்னார் அரக்கந்தோல் சாய்த்துகந்த தாளினான் கண்ணார் மயிலை கவாலிச்சரம் அமர்ந்தான் பன்னார் பதினெண் கணங்கள் தம் அஷ்டமினாள் கண்ணாரக் காணாதே போதியோ மலர் மேல் நான் நாரணனும் முற்றாங்குணர்கிலா மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலி சரம் அமர்ந்தான் பொற்றாப்பு பொன் தாம்பு பொன் ஊஞ்சல் ஊஞ்சல் திருவிழா மார்கழி மாசத்தில் நடக்கும் பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் உறிஞ்சாய வாழ்க்கை அமனு உடையை போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலிச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தின்னா என்ன ஒரு அர்த்தம் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் வருஷா வருஷம் நடக்காது அப்ப பெருஞ்சாந்தின்னா வேற என்ன அர்த்தம் பவித்திர உற்சவம் ஒன்று செய்வாங்க கோயில் கோயில்ல பல பேர் வர்றாங்க போறாங்க திருவிழா பண்றோம் திருவிழாவில் ஏதோ தப்பு தண்டா நடக்க வாய்ப்பு இருக்கு மனுஷன்தானே நம்ம எல்லாம் மன்னிக்கணும் பகவானே அப்படின்னு ஆவணி மாசம் பவித்திரோற்சவம் நடத்துவாங்க அதை காணாதே போதியோ பூம்பாவாய் முதல் பாட்டுல சாம்பல் எல்லாம் சேர்ந்து உருவமாயிடுச்சு இப்ப பத்து பாட்டு முடிஞ்சு போச்சு வளர்ந்துகிட்டே வந்தது பத்தாவது பாட்டு இப்ப நான் சொன்ன முடிஞ்சுதா கொட உடஞ்சது பொண்ணு வெளியில வந்துருச்சு இவர் பதினோராவது பாடல் பாடி முடிக்கிறார் கானமர் சோலை கபாலி சரம் அமர்ந்தான் தேனவர் பூம்பாவை பாட்டாக இதுக்கு பேரு பூம்பாவை பாட்டான் பூம்பாவை பாட்டாக செந்தமிழால் ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான சம்பந்தத்தவர் ஓடும் வாழ்வாரு பத்தாவது பாட்ட குடம் உஞ்சுதான் ஏன் பத்து மாசம் கழிச்சு தானே குழந்த பிறக்கும் பத்தாவது பாட்டுல குடம் பெண்ணு அழகா பன்னெண்டு வயசு கம்பீரமா வந்து நிக்கிறான் அவ என்ன அழகா இருந்தாள்னு பதினாலு பாட்டு பாடுறார் சேக்கிலார் என்ன ஒரு பொண்ணு இந்த சேக்குலார் ஏன் இப்படி பாடுறாரு ஏன் தெரியுமா இந்த பொண்ணு விரும்ப உண்டாக்கின பொண்ணுல்ல எங்க ஞான சம்பந்தர் உண்டாக்கின பொண்ணு தாமரையில வந்து கூட்டம் வந்தாப்பில இருக்குமா முதல் எப்படி இருக்கும் வானவில் மாதிரி இருக்குமா ரெண்டு புருவங்களும் காமன் ஏந்திய வில்லு மாதிரி இருக்குமா மாணிக்கத்தை விட சிவந்த மேனி அவளுக்கு பாவையின் கண்கள் சந்திரனில் உலாவும் மீன்கள் போல் திகழ்ந்தன பவளவாய் இந்திர கோபம் போல இருந்தது கொலை அணிந்த காதுகள் மன்மதனுடைய மீன் போல் தோன்றின முத்துமாலை அணிந்த கழுத்து சங்க போல் தெரிந்தது முகம் தாமரை போல் பதும போல் தெரிந்தது கைகள் செங்காந்தல் போல் இருந்தன கீழே வெற்றி மாலை போல் தோன்றின இரண்டு பக்கத்திலும் ஒளி ததும்பி வழிவது மேிருந்து கைகள் வழியாக ஒளி அவள் மார்புகள் திருஞான சம்பந்தர் பெற்ற அமுத கும்பங்களாக தோன்றின கொடி போன்ற உந்தியில் நடுவலே செல்லக்கூடிய ஒரு ரோம ஒழுங்கு மன்மதன் அம்பு தெரிந்தது தொடைகள் பெண் யானை துதிக்கை போல் இருந்தன வாழைத்தண்டு போல் இருந்தன கணைக்கால் மன்மதன் அம்பரா தூணி இருந்தது அப்பா எதுக்கு பதினாலு பாட்டு ஒரு பொண்ண வர்ணிக்க இல்லை இது பிரம்மா உண்டாக்கின பொண்ணு இல்லை இது ஞான சம்பந்தர் உண்டாக்கின பொண்ணு அதனால இத்தனை பாட்டு அவளை வர்ணிக்கிறார் ஆயிரம் முகத்தால பார்த்தாரான் சம்பந்தர் அவளை திலோத்தமையை படைத்த பிரம்மா நாலு முகத்தால பார்த்தானா திலோத்தமைன்னா தெரியுமா திலம்னா எள்ளு எள்ள கூட அவள்களவுட இல்ல அப்ப முழுக்க முழுக்க அழகாம் அது மாதிரி ஆயிரம் பங்கு அழகாம் ஆயிரம் முகத்தால் கண்டார் முக்கியமான செய்தி இந்த பொண்ணு வந்தாச்சா அவங்க அப்பா பக்கத்துல இருக்காரா காலில் விழுந்தார் சாமி இவளை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க நம்ம சாமி என்ன பண்ணி இருப்பாரு செட்டியாருக்கு தெரியுமா நீ பெத்த பொண்ணு செத்து போச்சு இது நான் உருவாக்கின பொண்ணு நான் அப்பா இவ பகள் முடிஞ்சு அதான் சார் அதான் சார் சைவம் அதான் சார் தமிழ் பண்பு அந்த பொண்ணு திரும்பினாரா அவள் ஒரு வார்த்தை சொன்னான் இவரை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சாகர வரைக்கும் சிவபெருமான நினைச்சிட்டு செத்து போறேன் அதே மாதிரி ஆச்சு அவளுக்கு வேற கல்யாணம் கிடையாது அவளை கொண்டே வச்சு இவர் கோயிலுக்குள்ள போயிட்டார் பான்மையால் வணிகரும் பாவை தன் மனம் ஏனையோர்க்கு என்று கொண்டு போய் வானவர் கன்னி வைத்தனர் தேனவர் கோதையும் சிவத்தை மேவினாள் இவருக்கு முன்னால அவ போய் சேர்ந்துட்டா மயிலாப்பூர்லிருந்து திருவான்மையூர் வந்தார் திருவான்மையூர் கோயிலில் கும்பிடுறார் வால்மீகிக்கு இறைவன் நடன காட்சி காட்டிய பகுதி திருவான்மையூர் அங்கிருந்து புறப்பட்டார் அகஸ்தியருக்கு மூலிகைகளை பற்றி இறைவன் உபதேசம் பலித்ததுனால மருந்தீசர்னு பேர் திருவான்மையூர் சொக்க நாயகி பால்வண்ணநாதர் எல்லாம் கும்பிட்டார் திரு இடைச்சுரம் பக்கத்துல உள்ள ஊர் கும்பிட்டு திருக்கழுக்குன்றம் வந்துட்டார் திருக்கழுக்குன்றத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா வேதகிரி வேதமே மலை மலை கோயில்ல ரெண்டு கடுகு வந்து சாதம் சாப்பிடும் பட்சி தீர்த்தம்னு பேரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த குளத்தில் சங்கு வரும் எடுத்த சங்க வரிசைக்கு வச்சிருக்காங்க போய் பாருங்க திருக்கழுக்குன்றம் பிரகாரத்திலே ஆத்மநாதர் பீடம் இருக்கும் மணிவாசகருக்கு காட்சி கொடுத்த ஆத்மநாதர் காட்டினாய் கழுக்குன்றார் அந்த இடம் அம்பாளுக்கு மார்பு சிறீசக்கரம் திருக்கழுக்குன்றம் வேத நாயகி போய் வழிபட்டார் வழிபட்டு அச்சிறுபாக்கம் என்ன அச்சிறுபாக்கம் சிவபெருமான் முப்புறம் எரிக்க போனாராம் பிள்ளையார நினைக்காம போயிட்டாரா அந்த தேர் என்னாச்சு அச்சு முறிஞ்சி வச்சான் அதான் அச்சிறுபாக்கம் தேனினு மினியர் பாலன நீற்றர் தீங்கரும் பனையர்தம் திருவடி தொழுவார் உரைபவர் ஒன்றூர வானகம் இறந்து வையகம் வணங்க வயங்கொல நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போர்த்தயம் மடிகள் அச்சிறுபாக்க மதாட்சி கொண்டாரு ஆனையின் உரிவை போர்த்தயம் மடிகள் அச்சிறுபாக்க மதாட்சி கொண்டாரு மெட்ராசுக்கு போற பொழுது அச்சிறு பக்கத்தில் நிற்கும் ஒரு நிமிஷன் நினைச்சிட்டு போங்க ராமலிங்க சுவாமி இருந்த சம்பந்த சுவாமி பாடிய இடம் பனங்காட்டூர் அடுத்த ஊர் பனங்காட்டூர் அங்கிருந்து புறப்பட்டார் சிதம்பரத்துக்கு வந்தார் சிதம்பரத்திலிருந்து புறப்பட்டார் நேர சீர்காழிக்கு வந்துட்டார் என்ன ஊருக்கு வரணும் ரொம்ப நாளாச்சு ஒரு புறப்பட்டு போய் சீர்காழிக்கு வந்தாச்சு சீர்காழி வந்து பெருமானை கும்பிட்டு பெருமானை ஆறு முறை யாத்திரை போயிட்டு வந்துட்டேன் இது ஆறாவது யாத்திரை இப்போ முடிஞ்சிது ஒவ்வொரு யாத்திரையும் எத்தனை கோயில்னு ஒரு பட்டியலே எங்கிட்ட இருக்குது படித்தா அடுத்த வருஷம் வந்துடும் ஒரு பட்டியல் இருக்குது எந்தெந்த கோயில்னு அவளது கோயில் கும்பிட்டு இப்போ கடைசி ஏழாவது யாத்திரை இப்போ ஆரம்பிக்க போகிறார் அதோட முடிச்சிடும் வந்துட்டார் பெருமான பல பதிகங்கள் பாடினார் முருகநாயனார் திருநில நாயனார் எல்லோரும் வந்தாங்க சொந்தக்காரங்களெலாம் வந்து உட்கார்ந்தாங்க ஒரே வார்த்தை முற்றியதாயினும் பொருத்தம் ஆயினும் எனக்கு கூடாது அவர்கள் சொன்னார்கள் மறை வழக்கம் திருமணம் செய்து கொள்வது நம்ம மதம் கடவுள் எப்படி இருப்பார் பெண்ணோட தான் இருப்பார் கிறிஸ்தவத்தில கடவுளுக்கு பொண்டாட்டி எல்லாம் கிடையாது இஸ்லாத்திலே அல்லாவுக்கு உருவமே கிடையாது சமணத்தில கிடையாது பௌத்தாது இந்த திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் ஏன் பொண்ணு இல்லைன்னா உன் வாழ்க்கை கிடையாது ஆளுக்கு பாதி ஆண் ஒரு பாதி பெண்ணொரு பாதி கண்ணதாசன் அழகா சொல்லுவார் இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி என்பார் அது மாதிரி இது பெண்ணோடு ஆணாகிய பெருமான் மங்கையோடு இருந்தே யோக செய்யக்கூடிய பெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே யோகியா இருக்க எங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சன்னியாசியா இருக்கவும் தெரியும் அதனால இங்கே அது சிறப்பு உடன்பட்டார் திருநல்லூர் பெருமனம் நம்பாண்டார் நம்பி அவர் மகள் பொண்ணு சுத்தியார் போட்டிருக்கான் கல்வெட்டுல பெரிய புராணத்துல மதுரை கோயில்ல சிவபெருமானுக்கு சொக்கின்னு பேரு ஏன் தெரியுமில்ல அவள் அழக பார்த்து சிவபெருமான் சொக்கிட்டாரா நான் சொல்லல குமரகுருவர் சுவாமி சொல்றார் ஒரு ஒரு சின்ன நயன் சொல்லிட்டு போறனே சிவபெருமான் மண்ண சுமந்தார்ல எந்த ஒரு மண்ணு என்ன சிங்கப்பூர் மண்ணையா சுமந்தாரு மதுர மண்ணே சுமந்தாரு காஞ்சிபுரம் மண்ண கூட சுமக்கலிங்க மதுர மண்ணை சுமந்தார் குமரகுருபுர சுவாமி சொல்றார் ஏன் மதுர மண்ணை சுமந்தார் தெரியுமா ஏன் மீனாட்சி கால்பட்ட மண்ணுன்னு அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டாரான் இது எப்படி இருக்கு குமரகுருவர சுவாமி நயா மதுர மீனாட்சி இருந்த இடம் இல்ல அதனால உடன்பட்டார் என்றார்கள் விதைத்தார்கள் எல்லாம் சொல்றார் ஏழு நாளைக்கு முன்னாலே திருப்புகலிங்கிற சீர்காழியை அலங்கரித்தார்கள் ஆகுதி புகைய நாளே சுத்தம் பண்ணினார்கள் புண்ணிய நீர் தெளித்தார்கள் சிவபெருமான் குபேரனை அனுப்பிச்சா அந்த ஊர் எப்படி இருக்குமோ அப்படி ஊரையெல்லாம் அலங்காரம் பண்ணாங்களாம் இவருக்கு கையிலே காப்பு நான் கட்டினார்கள் எல்லாவற்றுக்கும் காப்பாய் இருக்கக்கூடிய சம்பந்த சுவாமிக்கு கையிலே காப்பு நான் கட்டினார்கள் தோணிபுரப் பெருமானை கும்பிட்டார் முத்து ஏறினார் தொண்டர்கள் சூழ்ந்து வந்தார்கள் நல்லூர் பெருமணங்கிற ஊருக்கு வந்துட்டார் இப்ப எந்த ஊர்ல இருக்கார் திருநல்லூர் பெருமணம் இருள் மறைத்து இலங்கு கண்டத்து இறை வர்தம் கோயில் புக்கார் மாப்பிள முதல்ல கோயில்ல போய் சாமி கும்பிட்டார் ஒரு பதிகம் பாடினார் பதிகம் கிடைக்கல அலங்காரம் பண்ணினார்கள் இவருக்கு தங்க குடத்தில் இருந்த மஞ்சள் நீராட்டினார்கள் வெண்பட்டாடை விளங்கச் சாத்தினார்கள் உத்தரிய நருந்துகில் மேல் ஆடை சாத்தினார்கள் கஸ்தூரி சந்தனம் பூசினார்கள் திருவடி முதல் திருமுடி வரை முத்துக்களால் அணி ஏன் முத்துதான் சிறப்பு கடவுள் இவருக்கு முத்துச் சிவகை கொடுத்தார் முத்து பல்லக்கு கொடுத்தார் முத்து விதானம் கொடுத்தார் ஏன் முத்து அதுவாக சிப்பியிலிருந்து விடுபடும் இந்த வாழ்க்கையில் நாம் இறைவனை அடைந்து நாம விடுபட வேண்டும் அதனால தான் விடுபடுவதற்கு முத்தி என்று பெயர் கொடுத்தான் முத்துல இருந்து வந்த வார்த்தை தான் முத்தி எல்லாம் முத்து திருவடியில் முத்து பதித்தரத்தின வளை கனைக்காலில் முத்து மாலை முத்து தண்டை திரு அறையில் முத்துக்கள் பதித்த அரைஞான் உடையின் கரையில் ட்ரெஸ்ஸில் கரை இருக்குல்ல முத்துக்கள் பதிக்கப்பட்டன உதரவந்தனம் வயித்தல முத்து நாள பெல்ட்டு எல்லாம் மணிமுத்து முத்து பதித்த பூநூல் கையில் முத்து தண்டை கழுத்தில் முத்து மாலை அதுக்கு மேலே உத்திராட்ச மாலை காதில் வெண்முத்து குண்டலம் முத்து கிரீடம் முத்து முத்தா இருக்க அவரை பார்த்தா எல்லாம் முத்து வெள்ளவளேர்னு இருக்கு அஞ்சலு தோதினார் வெண்ணீர் அணிந்தார் தொண்டர்கள் சூழ சிவிகையில் புறப்பட்டார் தாரை சின்னம் ஊதியது மணமகள் அங்கிருந்து அழகோடு வந்தாள் நம்பன் தன் அருளை வாழ்த்தி நல்லெழில் விளங்க சூட்டி அம்பொன் செய் தீபம் என்ன அழகலங்கரித்து வைத்தார் தங்கத்தலை பண்ண தீபம் மாதிரி அந்த அங்கிருந்து வர வேத சொன்னார்கள் புனித தெளிக்கப்பட்டது புண்ணியத்தின் விளைவு போன்றவர் பூம்பந்தலுக்கு முன்னால் போனார் மணவரையில் உட்கார்ந்தார் வெண்பால் தூநீர் கொண்டு நம்பியும்ார்கள் மாமியாரும் திருஞான சம்பந்தராகிற மாப்பிழக்கி திருவடியை விளக்கம் செய்தார்கள் நீரை உள்ளும் புறமும் தெளித்தார்கள் கரகத்தில் நீர் வார்த்தார் எந்த அருநிதி பாவையாரை பிள்ளையாருக்கு அழித்தேன் மாமனார் எம் பொண்ண பிள்ளையாருக்கு கொடுத்தேன் கொடுத்தலுங்கிறீங்க வெள்ளை மேகமும் மின் கொடியும் போல் இரண்டு பேரையும் கும்பிட்டார்கள் திருநீரர் மூணு வேளையும் அக்னிகோத்திரம் பண்ற பிராமணர் அவர் வந்து உட்கார்ந்தார் இவள் தன்னோடும் அந்தமில் சிவந்தாள் சேருவேன் இவளோட நான் சிவலோகத்துக்கு போயிடுவேன் கல்யாணம் இப்போ தான் ஆயிருக்கு அவ கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டார் எல்லியரும் வாருங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்க சமைக்கிற ஆள் வந்துடு பரிமாறுற ஆள் வந்துரு வெளியே விளக்கு தூக்குற ஆள் வந்துடு வேலை வாசிக்கிற ஆள் வந்துரு பக்கத்தில் தாளம் போடுற ஆள் வந்துடு யாரு பாக்கி ஒருத்தரும் பாக்கி இல்லை எல்லாரும் வந்து உட்காருங்கள் உட்கார்ந்தாச்சு கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமே யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே எல்லாரையும் குப்துக்கார வச்சாரா ஒரு பதிகம் பாடினார் காதலாகி சிந்து ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன் காதலாக சிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னடி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே நாதன் நாமம் நம சிவாயவே எல்லாம் நமசிவாயவே நம சிவாயவே நமசிவாயவே பத்து பாட்டு பாடினாரா கடைசி பாட்டு இந்த நமசிவாய பதிகன் சொன்னால் பாவம் போய்விடும் எல்லாருக்கும் பாவம் போய்விடுச்சு என்ன இவர் சொல்ல கேட்டார்கள் இல்லையா எல்லாருக்கும் பாவம் போயிடுச்சு பாவம் போயிட்டா எங்கே போகணும் சிவபெருமான் திருவடிக்குத்தானே போகணும் கணக்கு மிச்சம் இல்லை எல்லாம் தீர்ந்து போச்சு டாக்டர் அருமையா மருந்து கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் சிவபெருமானே என்று தாளால் அரக்கனை உக்கிருந்தொல்க உயர் வரை இன்று நல்லூர் பெருமனம் புக்கிருந்தீர் எமை போக்கருளே என சொல்லலை என்னை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் சொல்லல எங்களை உன் திருவடியில் சேர்த்துக்கொள் புக்கிருந்தீர் எமை போக்கருளீரே ஒரு ஜோதி உண்டாயிற்று பார்த்தார் பலம் வந்தார் எல்லாரும் ஜோதிக்குள் செல்லுங்கள் ஞானமை நெறிதான் யாருக்கும் நம சிவாய என்று ஆனசீர் நம சிவாய அங்கனர் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக இனிமே பிறவி கிடையாது யாருக்கும் ஈனமாம் பிறவி தீர எல்லோரும் உள்ளே வாருங்கள் அவ்வளவுதான் மறுவிய பிறவி நீங்க மண்ணு ஜோதியுட்புக்கார் திருநீலக்கர் முருகன் ஆயனார் இவங்க அப்பா சிவபாதை இருதயர் இவங்க அம்மா நம்பாண்டார் நம்பி திருந்தகண்டை யாழ்ப்பாணர் அத்தனை பேரும் அவ்வளவு பேரும் உள்ள ஜோதிகளை புகுந்தாச்சு இவரும் பொண்டாட்டியும் பாக்கி அது எந்த ஊர் திருநல்லூர் பெருமனம் ஆற்றால்புரம்னு இப்ப சொல்றாங்க அந்த ஊர் புராணத்தில் ஒரு செய்தி இருக்கு ஒரு பொண்ணு அந்த ஓரத்தில் நிற்கிறான் இந்த கும்பலுக்குள்ள வராமே திருஞான அப்படி திரும்பி பார்க்கிறார் சாமலாமா ஏன்னாராம் நான் வீட்டுக்கு விளக்க நிக்கிறேனே நான் வரலாமா பெருநெருப்புக்கு ஈரம் கிடையாது வா அந்த ஊர் புராணம் பெருநெருப்புக்கு ஈரம் கிடையாது வா அவளும் உள்ள போயிட்டாளா அதுதான் சைவம் மறக்காது இங்கே ரமண பகவான் சாப்பிட உட்கார்ந்தாரா எல்லாரும் சாப்பிட்டாங்களாம் ஒரு பொண்ணை மட்டும் ஓரத்தில் உட்காந்து விட்டாங்களா அங்கே இவளுக்கு எப்போ சாப்பாடு போட போகிறீங்க அவளுக்கு எல்லாரும் சாப்பிட்டு கடைசியாக தான் சாப்பாடு ஏன் அவள் வீட்டுக்கு விளக்கு அதனால அப்புறம்தான் சாப்பாடு அட பாவிகளா அவளுக்கு பசிக்காதா வீட்டுக்கு விளக்குன்னா அவளுக்கு பசிக்காதா கூப்பிட்டு சாப்பாடு போட்டுனாரா அதுதான் சைவம் மறந்துடாதீங்க அக்கா வந்து தங்கச்சியும் சிவபூஜை பண்ணாங்களாம் அக்கா எல்லா நாளும் சிவபூஜை பண்ணுவாளாம் தங்கச்சியும் அந்த மூணு நாள் பூஜை பண்ண மாட்டாளாம் தங்கச்சி போய் குருநாத சொன்ன உங்க பணத்தை பார்க்கா உங்க பதவியை பார்க்கிறாரா ஒண்ணும் கிடையாது நீலனக்கர் எல்லாரும் போக முத்து சிவியை தூக்கினவர் மாலை தொடுத்த பெண்கள் பணி செய்த பரிசனங்கள் அருந்தவர் அடியவர் மறையவர் முனிவர் கும்புட வந்தவர்கள் அத்தனை பேரும் ஜோதிகளை ராமலிங்க சுவாமி அழுதார் பின்னால வந்த ராமலிங்க கல்யாண தண்ணிக்கு ஒரு விளக்க தூக்கிட்டு ஒரு ஓரத்தில் நிக்காம போயிட்டனே நின்று நானும் போயிருக்கலாமே இப்ப ரொம்ப லேட்டா போச்சு யாரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்த வல்லற் பெருமான் அழுதார் காதலியை கைப்பற்றி கொண்டு வலம் கொண்டருளி தீதகற்ற வந்தருளும் திருஞான சம்பந்தர் நாதன் எழில் வளர் சோதி நன்னி அதனு புகுவார் போத நிலை முடிந்தபடி புக்கு ஒன்றி உடனான இவர் உள்ள போனார்ல ஜோதி மறைந்தது திருக்கோயில் பழையபடி ஆயிற்று சேர்க்கலார் ஆயிரத்தி பாட்டு பாடுறார் திருஞான சம்பந்தருக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாட்டு இந்த வரலாற்றை எனக்கு தெரிஞ்ச வரைக்கு சொல்லி இருக்கேன் அருந்தமிழ் ஆகரர் சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும் பரிசால் அறிந்தபடி துதி செய்தேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கு சொல்லி இருக்கேன் நிறைய இருக்கு எனக்கு தெரியாது அதெல்லாம் பாதி ஒரு முடிவுரை சொல்ாரியம் பண்றார் ஆக்கல் காத்தல் அடித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு வேலையும் திருஞான சம்பந்தர் செஞ்சிட்டார் ஆக்கள் பூம்பாவைய வெறும் சாதாரண ஒரு சாம்பல் இருந்து உண்டாக்கினாரா இல்லையாத்தல் திருவேடிமலையில் பஞ்சம் வந்தது பெருமான காசு வாங்கி அத்தனை பேருக்கும் சோறு போட்டார் காத்தல் அழித்தல் நல்லாவே தெரியும் சமணத்தை அழித்தார் மறைத்தல் திருமறை காட்டில திறந்த கதவை மூடினார் அப்பர் சுவாமி மூடினது சம்பந்தன் அதானே மறைத்தல் அருளல் கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் எங்கூட வாங்கன்னு சிவலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் நம்ம வீட்டுக்கு யாரும் கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு பை கொடுப்போம் இல்லை ஒரு வாளி கொடுப்போம் செட்டி வாளி வாளின்னு வாழ்த்திட்டா ஒரு வாளியை வாங்கிக்கிட்டு போகலாம் இப்போ அதெல்லாம் கிடையாது ஏதோ கொடுக்குறோம் அவர் கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தார் கொடுக்க முடியுமா அதனாலதான் பிள்ள பாதி புராணம் பாதின்னு பேரு நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாட்டுல ஆயிரத்தி பாட்டு திருஞான சம்பந்த பிள்ளையாருக்கு உரியது சேக்கிளார் அப்படி அழுது அழுது பாடுறாரு கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ஊர் போயிருக்கார் திருஞான சம்பந்தர் நம்மளும் ஒரு நூறு ஊருக்கு மேலே போயிட்டு வந்துட்டோம் எல்லாம் திருஞான சம்பந்தர் திருவருள் இன்றைக்கு அந்த சறுக்கம் தொடங்கி திருஞான சம்பந்த வரலாறு நிறைவடைகிறது